சிக்கமூர்த்தி ஜைபிகீவனஸ்மரணம் கோவிந்தோவிக்கீ காந்தஸ்மரணம் ஜெய ஜெயராமராம நம பார்வத்திரமாத சோமி ஹயம் ம்மிக்கிட்டிமிக்கீட்ட வாஜமிருமிக்கீட்டிமிக்கீட்ட வாஜமிருமா டலதரி கஜான டழதரி ண்ட ஜக்கிானண்ட ஜக்கி ஜி சு ஜோரணாடி மத்தியேவரி கஜான va gauri keganana tandav de chakari le jana na tandav de bajata gilila dharani branda bajata gilila dharani branda ubajata gilila dharani branda वज जग लीला धरणी प्रंदार गगनगळे धरणी प्रंदार गगनगळे धरणी जय जय बलभीम बलभीम अभारत वगुण महिमा जय जय बलभीम जय சபதி பிரேம ரயப்பேம ரமா தேயபி பிரேம ரயீ தவபதி பிரேம ரமணு ஜீவன சுக துஜ ஜீவன சுக தய ஜிமா பலிமா bharata varunanna ge ma jay jay bal bina um um ulagela munarndu odarkariyavan nilavulaviya நீர்மபேணியன் வேணியன் அழகில் சோதியன் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் வார்த்தி வாணம் அயரேந்திர திபெல அமர முல அயபுரேந்திர தீபல அமர மூல அயபுரேந்திர தீபல அமர மூல முஜேஷே தலி பார்வத்தமணி பஜன மு தள்ளி பார்வத்தமணி பஜ மனுஜத்தீத்தருக்க முல கண்டுனி பஜ மனுஜுனி மோ माया वल लों चिकी मन मतुनी मोगे माया वल लों चिकी जन्म मु यर्च माया रा भो मनुजा जन्म मु यर्च माया रा मन मतुनी निटिला கண்டுத்தோிச்சி நிதி கண்டுத்தோச்சு நிமய ரூபு நீபுரா புனி சின்மய ரூபேஷ் திரிபுராத்து புனி மனுஜ நீ சாக்ஷாத் கைலாசநாதனான பரமேஸ்வரன் அவருடைய கருணைக்கு ஒரு அளவே கிடையாதான் ஆனால் பேர் என்னமோ ருத்ரன்னு பேர் ரொம்ப கோபக்காரர்ன்னு பேர் அவரை போல ஒரு சாந்த மூர்த்தி கிடையாது பரமேஸ்வரனை போல கோபமே இல்லாத ஒரு ஆத்துக்கார் வேணும்னு தான் பார்வதி தபஸ் பண்ணினா போல இருக்கு கொஞ்சமாவது கோச்சிங் போலேன் அப்படின்னா அவருக்கு கோபமே வராது பரமசாந்தன் அவர் இடத்துல கொஞ்சம் எக்கச்சக்கமா விளையாடினா அவரும் விளையாடுவீர் அதே மாதிரி விளையாடி விடுவார் இவன் எப்படி விளையாடினோ என்ன மனோதர்மத்தில் விளையாடினானோ அதையே அவரும் விளையாடி காட்டி அப்படிதான் மன்மதன் விஷயத்துல ஆச்சுன்னார் லோகம்பூரா அவனுடைய செயல்கள்னாலே மயக்கமடைஞ்சி ஈஸ்வர தர்மத்தை உத்திராலையும் சிந்திக்கவும் முடியல தியானிக்கவும் முடியல உணரவும் முடியல கொஞ்சம் வசதி பண்ணிவிட்டா இந்த சிரமம் குறையும்னு நினைச்சா போல் இருக்கும் நெடிலாகனால அவருக்கு பரமேஸ்வரனுக்கு நெத்தியில் ஒரு கண்ணு உண்டு முக்கண்ணன் திருநே தருன்னு பேர் அவருக்கு சில கோபம் வந்தா நெத்தியில தான் புடைக்கும் இப்போ கூட சாதாரணமா இருக்காது கோபம் வந்து வச்சுங்கோ நெத்தியில புடைக்கும் நரம்புகள்லாம் அப்படியே துடிக்கும் இங்கே எல்லாருக்கும் அந்த கண்ணு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால ஆனா பரமேஸ்வரனால எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவரால் பண்ண முடிஞ்சவிடும் அப்படிதான் மன்மதனை மன்மதுனி மோக மாய வலோச்சிக்கின்னு இருக்கு பிரபஞ்சம் ஏன்னா நல்ல ஜென்மா கிடைச்சிருக்கு மன்மத விகாரங்கள்னாலே ஜென்மாவ பாழுவண்ணிக்காத இருந்தோம் பரமேஸ்வரன் நேத்ராக்னால பஸ்மீகரம் பண்ணிவிட்டார் தகிஞ்சின திரிபுராந்துகுனி திரிபுராந்துகன் முப்பரும் எரித்தவர் இவ்வளவு பெருமை கொண்ட பரமேஸ்வரனுடைய கருணைய எப்படி சம்பாதிக்கணும்னா அவருடைய நாமங்களை சொல்ல வேண்டியது நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியது அவருடைய சரணத்தை தியானம் பண்ண வேண்டியது சிவபக்தால ஆராதிச்சா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு கிரகங்களுக்கு போனா அந்த கிரகஸ்தரை சந்தோஷப்படுத்தணும்னா பார்த்து பையலுக்கு ஒரு பிஸ்கட் பட்டலம் வாங்கி கையில் கொண்டு கொடுத்துட்டா அப்பா சந்தோஷப்பட்டுடுவாரு ரெண்டு குழந்தைகள் இருக்கிற அதுக்கு வெறும் ஏதாவது பழம் அந்த குழந்தைக்கு பிடிச்ச பதார்த்தம் ஏதாவது வாங்கிட்டு போய் இந்தாடா குழந்தைன்னு முதல்ல அந்த பையன் கையில் கொடுத்துட்டா தாப்பனார் தாயாருக்கு சந்தோஷம் வந்து விடுவான் அது மாதிரி பக்தர்கள் ஆராதனம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப திருப்தியாது இந்த வழியினாலதான் அவரை லகுவாக சிவானுகிரகத்தை அடைய முடியுமே தவிர பிரத்யம் சிவானுகிரத்தை நேரடியா ஒண்ணும் நாம் அடைஞ்சு விட முடியாது நிதம் எிறே சூத்தி லிவக்தியூ வாழ்க்கை சாரமற்றதுங்கிறார் அசாரமானது வாழ்க்கையிலே சாரம்னு உன்ன நாம் தேடுவோமேயானால் சாரபூதம் இதம் ரிணம் இது ஒண்ணுதான் சாரம் எதுன்னு சொல்லுங்க சர்வதா சிவபக்தானாம் பக்திமான்கள் பக்தர்களை சிவபக்தர்களை நம்ம அழைச்சி அவளுடைய மனசை திருப்தி படுத்தி அவளை உபச்சாரம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டா அவளை ஆராதனை பண்ணிவிட்டா பரமேஸ்வரன் அவ்வளவு சந்தோஷப்படுறார் பகவான் கைலாசத்துல இல்லை நான்கு வேதங்களுக்கும் தன்னை மறச்சுடுறார் வேதங்களுக்குள்ளதான் இருக்கார் வேதத்தினுடைய உட்பொருளாக இருந்தாலும் வேதத்தாலேயே புரிஞ்சுக்க முடியல பார்க்க முடியல சில பேர் ஆத்துலயே இருந்தா கூட ஆத்துல இருக்கிறவாளே சில பேர் அவளை பார்க்க முடியாது சொன்னார் வெளியூர்ல பையனும் போயிடுறார் கோவிலேந்து வந்ததுக்கு இவர் சாப்பிட்டு அப்பா பிள்ளை சந்திச்சுக்க முடியுறதில்லை ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீ இன்னைக்கு தான் குழந்தையை நாம் பார்க்கற ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து நீ சாப்பிட்றோம் ஆத்துக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா சர்வ லோக வியாபகனான பரமேஸ்வரனை அவ்வளவு லகுவா தெரிச்சு தெரிஞ்சிடணுன்ற முடியுமா அப்படி மறைக்கி ஒழித்துங்கிறார் யோக நீண் முனி முனிவர்க்கு ஒழித்துங்கிறார் நீண்ட காலம் தபஸ் பண்ணின வாழ்க்கை கூட ஆப்பிட மாட்டேங்கிறான் சுவாமி வேதங்களாலேயும் பார்க்க முடியல அமரர்களுக்கு ஒழித்துன்னார் இந்திரன் என்ன பெரிய இடமா இருந்தான் பொன்னாடா இருந்தா என்ன அவனாலேயும் பரமேஸ்வரனை அவ்வளோ சுலபமாக பார்த்துட முடியாது இப்படி எல்லாரையும் தன்னை மறைச்சா அவன் மறைஞ்சிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணுமே என்னார் ஒளிஞ்சிக்கிறேன்னு சொன்னால் ஒளி ஒளியறதுக்குன்னு ஒரு இடம் வேணுமே எங்க போய் இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கான்னார் ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவனாக இருக்கான் ச ஞானிகளுடையதான நெஞ்சத்தில் அவளுடைய சரீரத்தில் ஆத்மாவில் கலந்துடுறான் அவனை தனி இந்த மகான் ஞானி வேறு அவன் வேறுனு இவன் வேறு அவன் வேறு சிவன் வேறுன்னு ஒன்றும் பண்ண முடியல பிரிக்க முடியாத ஞான திருவாளர் உட்கலந்த தேவதேவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வனுடைய கருணையை அடையிறதுக்கு பக்த பூஜை ரொம்ப முக்கியம் மாகேஸ்வர பூஜைன்னு சிவபக்தாவை ஆராதிக்கிறது அவ்வளவு விசேஷமாக சொல்லியிருக்கானான் துர்லபா சங்கரி பக்திகி துர்லபா भक्त दुष्करम ிவக்துஷ்டுவிஜ்தூன பரமேஸ்வரனை கூட பார்த்துவிடலாம் சிவபக்தால் கிடைக்க மாட்டாங்க சிவபக்தால அவ்வளவு சுலபமாக பார்த்துட முடியாது பரமேஸ்வரனை காட்டிலும் ஈஸ்வரனை காட்டிலும் பக்தர்கள் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் ஏன்னா நான் ஈஸ்வர பக்தன் விபூதியை பூ செண்டு ஏதாவது கையில் ரெண்டு பச தூக்கின்னு வெளியில் வரமாட்டான் தன் உலகத்துக்கு காட்டிக்கவே மாட்டாவா அவாதான் பக்தர்கள் பகவானை தூக்கி உள்ள வச்சு நுடுறா அந்த உள்ளத்தில் இருக்கிற இறைவனோட ஒன்றி போய்விடுகின்றார்கள் புறத்தை பார்க்கிறதே இல்லை வெளி உலகம் என்னமா இருக்கு நம்ம பத்தி ஒரு வயலும் புரிஞ்சுக்கலையே ரெண்டு வீதி வாங்கிக்க வரலையே ரெண்டு வாழ்ப்பழத்தை வாங்கிட்டு வரலையேன்னு இவன் கவலைப்படுறதில்லை ஒரு அல்ப சித்தி கிடைச்சி விடுத்துனா உலகத்தில் வியாபகமாக அகண்டமா இருக்கு இப்போ தாழ்த்து கொடுங்கோங்கிறான் ரட்ச தன்னை காட்டிக்கிறதே இல்லை வாழலாம் பத்தாடலாம் அதனால பகவான் என்ன நினைக்கிறார் இவனுடைய பெருமை எத்தகையது இந்த பக்தனுடைய பெருமையன்னு பரமேஸ்வரனுக்கு தெரியிறதா அவனா வெளியில தன்னை பத்தி உண்ணும் தெரிஞ்சுக்க மாட்டான் இவன் இத்தகையவன் என்று நாம் எழுந்தருளே அவன் பெருமையை காட்டினாத்தான் உண்டு அந்த பக்தனுடைய சிறப்பினை நாம் போய்தான் காட்டணும் பகவானுடைய கருணையையும் பெருமையையும் காட்டுகின்றவர்கள் அடியார்கள் அடியார்களுடைய பெருமையை உலகறிய செய்யக்கூடியவன் சாட்சாத் பரமேஸ்வரன் அதனால் அடியார்களுக்கு என்ன பெருமைன்னார் நாதன் விரும்பும் அடியார்கள்னு பேர் பகவானே விரும்பி வருகின்ற பெருமை உடையவர்களாம் பக்தர்களாம் நாதன் விரும்பும் அடியார்கள் அந்த அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சிறப்பு தொண்டர்கள் அவர்களுடைய வரலாற்றை குறிப்பது பெரிய புராணம்னு பேர் சிவ மகிமா பேசுகிற புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர் இல்லை கந்த புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர் இல்லை வேறு எதை சொன்னாலும் பெரிசுனே சப்தம் கிடையாது இருக்கு தொண்டர்களுடைய மகிமையை கூறும் புராணம்தான் பெரிய புராணம் சிவபக்த விலாசம் மகான்கள் எல்லாம் அனுபவிச்சிருக்கார் இப்படிய அறுபத்தி மூணு திருத்தொண்டர்கள் செயற்கு அரிய பெரிய செயலை செய்து யாராலையும் நினைக்கவே முடியாது அவா செய்திருக்கிற காரியங்கள் அரியது பெரியதுன்னா செயற்கறிய செயல்கள் இந்த அறுபத்தி மூன்று பேரில் மூணு பேருடைய நில அவர்களுடைய செயல்பாடுகளை கேட்டு அறிந்து துவண்டு போனவர் பட்டினத்தடிகள் பட்டினத்தார் ஆஹா இவ்வாளுடையதான பக்திக்கு அருகே செல்லவே முடியாது போல் இருக்கு இந்த மகான்கள் செய்திருக்கிற காரியத்தை நினைச்சா என்ன அதிசயமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்காளேன்னு நினைச்சு பார்த்த அறிவர் மகவரிந்து ஊட்டவல்ல மாது சொன்னால் மாது சொன்ன துறக்கவல்லன் நாளில் கண்ணிடந்து அப்பவல்லே ஈஸ்வரனுக்காக தன் பிள்ளையையே பாசமிகு புத்தர்னையே தியாகமணியினார்த்தர் அந்த தெய்வ நாமத்தினிடம் சிவநாமத்தினிடம் அபாரமான பிரேமை வைத்த ஒருவர் ஏதோ மனைவி சொன்ன ஒரு சூழ்மொழி ஒரு சுடு சொல்லுக்காக அவர் விலக்கி வாழ்ந்தார் விலக்கினா விட்ட விட்டு அனுப்பல மாது சொன்ன சூழால் இளமையை துறந்து வாழ வேண்டிய காலத்தில் தம்பதிகள் அந்த வாழ்க்கையை அவர்கள் துறந்து வாழ்ந்தார்கள் மூன்றாவதா சொன்னார் ஆரே நாளில் இவன் வேறு சிவன் வேறு என்று இல்லாமல் இரண்டரை கலந்தவன் கண்ணப்பன் இந்த அன்புடைய பெருமை இருக்கு இது சாமான்யமானது அல்ல இந்த மூவருடைய ஒரு சிறந்த ஒரு செயல் இருக்க அந்த பக்தியினுடைய பெருமை அதை இன்னைக்கு பார்க்கிறோம் ஒத்தொத்தரும் எப்படி சிவ பெருமானே திகைக்கும் வண்ணம் செயலாற்றி இருக்கின்றார்கள் பகவானே அதிர்ச்சி அடைகிறார்கள் என்ன பதத்தை கொடுக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படும்படியாக செயல் புரிந்தவர்களிலே அருணவனே விக்காதோ அருணவனம் அருணவனம் ஒரு கஷேத்திரம் நம்முடைய பாரத தேசங்களில் நம்முடைய பூலோகத்தில் கேத்திரங்கள் புண்ணிய தீர்த்தங்கள் மூர்த்தி விசேஷங்கள் இந்த மகிமை நிறைந்தது பூமி தான் இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணவே இல்லை அப்படிலாம் பண்ணியிருந்தால் சரித்திரங்களில் வந்திருக்குமே வான் வழிபட வேண்டுமேயானால் நம்ம நாட்டுக்கு தான் வரணும் இந்த மண் உலகத்துக்கு தான் அவளும் வரணும் ஆகவே இங்கு தான் வழிபாடு இருக்கின்றது பாப நிவர்த்திக்கான அநேக இங்கே தான் இருக்குது புனித நீராட்டம் ஆலய தரிசனங்கள் ஆத்ம சாந்தியை பெறுவதற்கும் க்ஷேமத்தை அடைவதற்கும் உடைய புனித கர்மங்கள் எல்லாம் பூமியில் தான் இருக்குது நிறைய பாப்பம் பண்ணலாம் வசதி இருக்குது இங்கே இது தேவலோகத்தில் கூட கிடைக்காது அத்தனை பாப்பம் இஷ்டத்துக்கு சுதந்திரமாக பண்ணலாம் அதே காலத்தில் பெருகின பாப்பங்களே இந்திரலோகத்தில் எங்கேயாவது ஒரு குளத்தில் போய் குளித்து போக்கிக்கிறேன்னா அங்கே ஒன்றும் கிடையாது ஆகையினாலே நாம் செய்ததான பாப்பங்களை போக்கிக் சாதனங்களும் இங்கே தான் இருக்குது கஷேத்திர தரிசனங்கள் தீர்த்தாடனங்கள் சாது தரிசனங்கள் இதெல்லாம் பூமியில் தான் இருக்கு ஆகினாலே இவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த பூமி இந்த பூமியிலே அருணவனம் அருணவனம்னு ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் அதுதான் தமிழில் திருச்செங்காடுன்னு சொல்கிறோம் அந்த திருச்செங்காடு என்ற ஊர் இருக்க அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆலயம் கணபதீஸ்வரம்னு பேர் கணபதீஸ்வரம் என்றால் கணபதி மூர்த்தியினாலே கணேசமூர்த்தியினாலே ஆராதிக்கப்பட்ட ஒரு சுவாமி கணபதி ஆலயத்துக்கு அப்பேற்பட்ட திருச்செங்காட்டங்குடி அங்கு தோன்றியவர் மாமாத்தியர் குலம் ரெண்டு ஆமாத்தியம்னு ஒன்னு மாமாத்தியம்னு ஒன்று ஆமாத்தியர் குலத்தில் வந்தவர் மணிவாச்சக சுவாமிகள் மந்திரி பதவியில் இருந்தார் இந்த மாமாத்தியம் இருக்க இது வந்து இவா சேனாதிபதிகளாக இருக்கிறது யுத்தாரங்கம் செய்கிறது போர் புரியக்கூடிய வல்லமே உடையவர்கள் மாமாத்திய குலத்தவர்கள் அந்த மாமாத்திய குலம் தான் அதில் தோன்றினவர்தான் நம்முடைய சிறுத்துண்டர் ஆனால் அவருக்கு பிள்ளை திருநாமம் ஆரம்பத்தில் பேர் வைக்கிறதுன்னு ஒன்று வைக்கிறார் அப்பா அம்மா ஒரு குழந்த ரொம்ப துஷ்டத்தன மணினானா இப்படி இருக்கான மகா இருக்கானே இவனுக்கு என்ன பேருன்னு அப்புறம் கேட்குறோம் அவன் பண்ணுற சேஷ்டினாலும் முதல்ல அவனுடைய துஷ்டத்தனம்தான் வியாபகமாக பேராக வந்துடுறது அதுக்கப்புறம்தான் அவனுக்கு பேர் என்ன பேருன்னு சொல்கிறான் ராஜூனு பேர் இல்லை ஷோ மூணு பேர் சொல்கிறான் அது மாதிரி இவருக்கு ஆரம்பத்தில்வா பெரியவா அப்பா அம்மா வச்ச பேர் பரஞ்சோதி பரஞ்சோதினு பேர் இவருக்கு இவர் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனிடத்தில் சேனாதிபதியாக இருக்கார் சேனை தலைவராக பெரும் பதவி கொடுத்தார் என்ன விசேஷம் அவர் பிறந்தது முதற் கொண்டு ஈஸ்வரனுடத்துல அபாரமான பக்தி சின்ன குழந்தையா இருக்கிறதுலேந்தே அந்த பக்தி யோகம் வந்து விடுத்தவர் இதுதான் பூர்வ பக்தியை புகட்டுவதுன்னு இல்லை பக்தியையே தன்னுடைய மூல கொண்டு அதை அனுபவிக்கிறதுக்காக பிறந்த பெரியோர்கள் ஆகவே இவருக்கு பிள்ளை பிராயத்திலேருந்தே ஈஷபக்தி ஜாஸ்தி இருக்கு வீரருக்கு வீரர் சென்ற இடங்களெல்லாம் வெற்றியை தவிர வேறு ஒன்றும் உதையும் பார்த்ததில்லைவர் வெற்றி தான் அதனாலும் மன்னவனுக்கு அபாரமான பக்தி இவரிடத்துல இவரிடத்துல ரொம்ப அதி விசேஷமான பெருமை வச்சிருந்தார் அவர் இவர் ஷாளுக்கியர்களை ஜெயித்து வாதாபி நகரத்தை அழித்து அந்த ஒரு விரோதியினுடைய ராஜ்யத்திலேருந்து உடையதான கணக்கு வழக்கற்றதான பொண்கள் பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்தார் இவர் இப்படி ஒரு பெரும் வெற்றியோடு கூட சகல உயர் பொருள்களை கொண்டு வந்து சேர்த்த இந்த பரஞ்சோதிக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினச்சான் மகாராஜா சீரிய செயல்கள் யாராவது செய்து அன்னவருக்கு ஒரு பெருமை தேடித்தந்தால் உடனே அவருக்கு ஒரு பொன்னாடையை போற்றி ஒரு மாலையை போட்டு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு எல்லாரையும் வாழ்த்த சொல்லி இவருடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்றதுன்னு புராண காலங்கள்லேருந்தே இருந்திருக்கு நல்ல காரியம் செஞ்சால் அவளை கொண்டாடணும்னு இது ஒன்றும் அதிசயமில்லை ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன் நீ சொல்லி விட்டு விடப்படாது உண்மையில யாருக்கு பெருமையை செய்யணுமோ அந்த பெருமையை செய்யணும் யாரை கொண்டாடணுமோ அந்த அந்த கொண்டாடுவதை நிறுத்தப்படாது அப்போதான் நற்காரியங்களில் ரொம்ப உற்சாகம் ஏற்படும் இதை செய்யணும் அதை செய்யணும் எவ்வளோ செஞ்சாலும் நன்னா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன தப்பு நீ இதை விட எங்கள் அம்மா சமைச்சா நன்னா இருக்கும்னா இருக்கும் இன்றைக்கி யார் சொல்கிறாலும் அவளை சந்தோஷப்படுத்தணும் இன்றைக்கி யார் கையால் சாப்பிட்றியோ அவளை சந்தோஷப்படுத்தணும் என்ன பரமாதமாக சமைச்சு அம்மா இந்த தொகையில அரைக்கணும் ஆமாம் ஐயா அப்போ அம்மி இருந்தது கல் இருந்தது உடம்புல வலு இருந்தது தகுந்த இடம் இருந்தது பிடிச்சி இழுத்து அரைச்சி உங்கள் வயத்தெல்லாம் ரொப்பின்னா இன்றைக்கி ஏதாவது ஒன்று அது சூர்ணமாக ஆனால் போகிறோம் அந்த தொகையெல்லாம் ஆனால் போறோன்னு கவலைப்பட்டுன்னு பண்ணின்னு இருக்கோம் இதை சாப்பிட்டு திருப்தி பட வேண்டியது தானே அவா செஞ்சால் நல்லாயிருக்கும் அத்தை ஆகினாலே இன்று நமக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றது இந்த பரஞ்சோதியாதான் இவரை பாராட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமான காரியம் என்று இவருக்கு பாராட்டு விழாக்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணின உடனே மகான்கள் நிறைஞ்ச காலங்கள் அந்த காலத்திலே பக்தர்களும் சித்தர்களும் முக்தர்களும் நிறைந்த காலங்கள் அவர்களெல்லாம் மன்னவனுடைய அரண்மனைக்கு வருகை தருவார்கள் அவர்களுடைய பெருமை அறிந்து அவர்களை பூஜிக்கின்ற காலம் நாட்டின் தலைவன் அப்படி சில பெரியோர்களெல்லாம் அந்த மன்னவர் இடத்துல கூறினார்களாம் நீர் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறது அவர் பெருமை அறியாமையினாலே நீங்கள் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்க ஏதோ யுத்தத்தில் விரோதிகளை ஜெயிச்சு உங்களுக்கு வெற்றி தந்தார் என்பதற்காக செய்கிறேள் ஆனால் அவர் நித்திய விரோதிகளான காம குரோதாதிகளையெல்லாம் உள்ளத்திலே வென்றவர் சிறு பிராயமாக இருந்தாலும் உள்ளத்தை சமன் செய்து கொண்டு வாழ்கின்றவர் அது அவருடைய சீரிய தபமாகும் தபால் அrenn arulai thalaittha daindavari thapasal arann arulai thalungadaindavari neethapasal arann arulai thalaittha dai வரை உபாரம்மாகவே உவந்து பணிந்திடாமல் உபசாரம் ஆகவே உவந்து பண்ணிந்திடாமல் அபசாரம் செய்ய மன்னவர் நே தபால் அருளை நிரம்ப பெற்றவர் உரையர்ந்த தவம் செய்து சிவபெருமானுடைய கருணைக்கு பாத்திரமான பெரியவர் அவரை பார்த்தாலே தெரியற இவருக்கு இதெல்லாம் உபச்சாரமாகுமா இதெல்லாம் அவருக்கு பாராட்டுக்கள் ஆகுமா அவர் பெருமையை தெரிஞ்சுக்கலையே மகான்களுடையதான பெருமையை தெரிஞ்சிக்காத நான் செய்கிறேன்னு ஏதாவது செய்ய ஆரம்பித்தா நாமெல்லாம் அபராதிகளாம் குற்றவாளிகள்ங்கிறார் அவர் அவர்களுடைய உண்மை தன்மை நம்மால் தெரிஞ்சுக்க முடியல ஏதோ நாம ஏதோ ரொம்ப புரிஞ்ச மாதிரி ஒரு காரியம் செய்த அது குற்றம் இல்லையா அதை பெரியோர்களெல்லாம் பேசவும் திரு தொண்டர் என கேட்ட வேந்தன் தம்பெருமான் திருத்தொண்டர் என கேட்ட தார்வேந்தன் உம்பர் வீராடிய Unara, unara adi kettolinden Vembu kodupor munayil Vembu kodupor munayil Vittirunden gena veru utru Kodunpor munayil Vittirunden gena veru utru வேணுமேன குற்றங்களை பொறுக்கணும்னு விழுந்தார் பரஞ்சோதியுடைய விழுந்து வெம்பு கொடு போர்மனை விரோதிகளுடையதான கூறிய ஆயுதங்கள் தங்கள் திருமேனியில் படும்படியாக யுத்தகலத்துக்கு நான் அனுப்பது பெரும் குற்றம் அந்த ஒரு குற்றத்தை அந்த தவறினை மன்னிச்சாருள வேண்டும் இரு பொறுக்க வேண்டும் என்று இறங்கி நான் விழுந்து மணங்கினாராம் பரஞ்சோதி தொண்டு செய்து வாழ வேண்டுமே தவிர உமக்கு இனிமே இந்த பதவியை கொடுத்து நான் குற்றவாளியாக கூடாது ஆகினாலே தாங்கள் மென்மேலும் நாடும் நகரமும் அடியேனும் உய்வதற்குரியதான நற்கருமங்களை செய்து கொண்டு ராஜ்யத்தில் உடையதான சகல நிதிகளும் பொருள்களும் எல்லாம் உங்களுடைய தர்ம உணர்வின்படி செலவு பண்ணலாம் பெரியோர்கள் நல்ல காரியம் செய்தால் நாடுகள் வாழும் பெரியவா எல்லாம் போய் நான் மாத்திரம் இருக்கணும்னு வேண்டிக்க மாட்டார் தன்னுடைய சந்ததியும் நன்னா இருக்கணும் எங்கேயோ இருக்கிற பேர பிள்ளைகள்லாம் இருக்கணும் அவர்கள் இவாழ மறந்திருந்தா கூட இவர் இவர் மறக்க மாட்டார் எல்லாரும் சேமமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுவா அதுபோல இப்பேற்பட்ட மகான்கள் ராஜ்யத்துக்கு அதுக்கு தகுந்ததான காரியங்களை பண்ணணும்னு அனுப்பிச்சு விட்டார் அவருக்கும் நல்ல ஒரு விடுதலையாக இது கிடைச்சது இல்லையா என்ன பண்ணினார் அருணாரண்யா தீபுரம் தாம பினாகின அருணவனம்னு சொல்லக்கூடியதான திருச்செங்காடு வந்தார் எந்த திருப்பணி செய்யலாம் ஆஹா பரமேஸ்வரனுக்கு மகேஸ்வர ஹிருதம் திருப்தி படுத்தக்கூடிய காரியம் பூஜை என்ன மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் லோகத்தில் பிறந்தவாளுடைய ஒரு இதுல எது பெரியதொரு பயனை கொடுக்க வல்லதுன்னார் ஞானசம்பந்த பெருவான் சொல்லும் பொழுது மதிசூடும் அண்ணலார் அடியாரை அமுது செய்வித்தல் மதிசூடும் அண்ணலார் இருக்காரே சிவபெருமான் இளம்பீரை தரித்த சந்திரசேகரனான ஈசனுடைய பக்தர்களை சந்தோஷப்படுத்தி அவளுக்கு திரு அமுது படைப்பது தானத்திலேயே அன்னதானந்தானே தானம் என்றாலே அன்னதானந்தான் முதல்ல நுக்கும் ஆகவே அந்த அமுது படித்தல் என்பதான ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அதில் இறங்கினார் நல்ல மனைவி வாய்த்தா கிரகஸ்தர் ஒரு தர்ம சிந்தனையோடு இருந்தால் அதுக்கு அனுகூலமான ஆம்டியாக கிடைக்கணும் உலகத்திலேயே பெரிய பாக்யம்ங்கிறது பத்னி அமையறதில் தான் இருக்குன்னார் மனைவி அமையத்தர் தான் பார்யா அனுகூலேன்னார் அனுகூலமான மனைவி கிடைச்சிவிட்டால் அந்த அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் சாந்தி இருக்கும் ஆமாம் அதனால் அந்த மனைவியோடு வாழ்கின்ற இல்லம் ரொம்ப இனிமை நிறைந்ததாக இருக்கும் அதில் ஏதாவது கொஞ்சம் விசேஷம் குறைச்சலாக இருந்தால் நான் வெளியில் போயிட்டு வரேன்னு அடிக்கடி அவர் எங்கேயாவது போனால் தேவையில்ன்னு தோணி போயிடும் சில பேர் ஆற்ற விட்டு வெளியில் புறச்சா சந்தோஷமாக போவாள் பாடப்போ ஏதோ பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி திரும்பி ஆற்றுக்கு வரைச்சே ரொம்ப சிரமப்படுவான் அப்படி இல்லாமல் இல்லாத பத்னி அனுகூலவதியாக இருக்கணும் பாக்யம் லோகத்தில் எதிராக விசேஷ பாக்யம்னார் அனுகூலமான மனைவி சொன்னத்தை கேட்குற அடக்கமான குழந்தைகள் இப்படியெல்லாம் இருக்கணுமா சிலதெல்லாம் சொல்லியிருக்கா அப்பா சாப்பிட்டேலான்னு கேட்குற குழந்தையா இருந்தா புண்ணியம் பண்ணியிருக்கா இல்லையா நல்ல பூஜை பண்ணியிருக்காரு வந்த உடனே அப்பா சாப்பிட்டேன்னு கேட்குறான் கொடுத்து வச்சவர் மனைவி அனுகூலமானவளா வாய்த்தாளாம் ஸ்வேதா நாயகின்னு பேரு ஸ்வேதா நாயகின்னு பேர் வெண்காட்டு நங்கைன்னு இந்த பரஞ்சோதியாருடைய பத்தினியினுடைய பெயர் வெண்காட்டு நங்கைன்னு பேரு சிவன் அடியார்களுக்கு திருவமுது படைத்து எல்லோரும் புகழும் வண்ணம் இவரை கொண்டாடு வண்ணம் கீர்த்தி இவருக்கு உயர்வை அடைகின்றது அபாரமான கீர்த்தியும் புகழும் இவருக்கு கிடைக்கிறது அது கிடைக்கணுங்கிறதுக்காக இதை செய்யலை நாம் ஒரு காரியத்தை செஞ்சு அதை பெற்றவர்கள் உடனே நம்மளை நாலு பேசணும்னு நினச்சிட்டு செய்கிறவா செய்யப்படாத ஆனால் பெற்றவர்கள் இவரை இவர்களை போற்ற அவா கொண்டாடணுமே தவிர இவர் கொண்டாடுறது அவ கொண்டாட போகிறாங்கிறதுக்காக ஒரு காரியம் செய்யப்படாதான் ஆகியனால அமுதுன்ற அமுதுண்ண வந்தவர்கள் அவரவர்களும் இந்த பரஞ்சோதியினுடையதான ஒரு சிறந்த ஒரு செயலை புகழ்ந்து போற்றவும் அதனால் இவர் கீர்த்தி கீர்த்தியாய் வாழ்ந்து வந்தார் பரஞ்சோதியார் கீர்த்தியாய் வாழ்ந்து வந்தார் கீர்த்தியாய் வாழ்ந்து வந்தார் qualifying for Segah qualifying for Gi motivators qualifying for Dation You can use A score of pior could be a shame Thigalum manai aludan Venkkaattu nangai yehanna Thigalum manai aludan Marubi illa rump thannil Perumayai vahindhida Marubi Illa rump thannil Perumayai vahindhida Enni shayyohar poohal துண்டர்களே பணிந்து என் திசையோர் புகழ் துண்டர்களே பணிந்து மண்டலம் தன்னில் शिर தொண்டன் எனவே வெகு மண்டலம் தன்னில் शिर தொண்டன் கணவே வெதி கீர்த்தாய் வந்தர் பிரைதனை சூடிய இறைவந்தனை பணிந்து சந்திரசேகரநான பகவானை சதா சொல்வ காலம் தியானித்து அவருடைய அன்பு மிகுந்த அடியார்களையெல்லாம் வந்த சாப்பாடு போட்டால் போகிறோம்னு இல்லை என்ன தர்மம் ஆறாத ஆற்றுக்கு வந்தால் வாழ்க்கை போட்டால் போகிறதோன்னு இல்லை தேடி தேடி சென்று மாதவர்களை அந்த சிவனடியார்கள் பக்தர்கள் எங்கே பார்த்து பார்த்து தேடுவான் தேடினா பக்த ஒரு சீல் இருக்கா புரிஞ்சிக்கிற மாதிரி என்ன வச்சிருக்கா விபூதியை பூசி இருப்பா வாக்குல ஐந்தெழுத்தை சிவன் அம்மாவை சொல்லிய வண்ணம் இருப்பார்கள் ஆடம்பரம் ஏதுமின்றி அமைதியான உள்ளத்தோடு ஆண்டவன் சன்னதியில் விழுவார்கள் எழுவார்கள் தொழுவார்கள் துவழ்வார்கள் இதுதான் அடையாளம் பத்தாளுக்கு என்ன அடையாளம்னா இதுதான் அடையாளம் அவர்களை பார்த்து பார்த்து போய் தேடி தேடி அழைத்து வந்து பத்து இருபது முப்பது ஐம்பது நூறுனு பெருக்கமடைந்தது அடியார்கள் தொண்டர்கள் கூட்டம் இவர்களுக்கு அமுதி செய்து அப்ப சாப்பிடச்சே என்ன பண்ணுவான் அதுதான் ரொம்ப முக்கியம்னார் சாப்பிட வந்தவாளை வாங்கோ இல்லை போட்டாச்சு உட்காருமா பரிமாறும் பொழுது யார் எதை பிரியமா சாப்பிட்றாரு சாப்பிட்டே இருக்கிற ஒருத்தர் கேட்பார் எனக்கு கொஞ்சம் வெந்நீர் தூத்தம் தரேலா வேணுமா ஒரு சொம்பு ஒரு அலுப்பை செய்யணும் ஒரு அலட்சியம் இல்லாத செய்யணுங்கிறார் அவளுக்கு வேணுங்கிறத விரும்புவன உதவிங்கிறார் சிவனடியார் எவர் வரினும் மகிழ்ந்து எதிரேற்று அவர்களை பார்ப்பதாலோ எது அவர்களை எதிர்கொண்டு அழிப்பதாலோ என்ன உனக்கு பலன் கிடையாது பவம் ஒழிந்தது என பிறப்பு என்றதான அவதி அழிந்தது பவம் ஒழிந்தது என பறிந்து அன்போடு அவர்களை அவர்களுக்கு உணவு படைப்பது பறிந்து இன் அடிஷில் இன்னமுது ஊட்டிங்கிறார் அவர் விரும்புவன உதவிங்கிறார் அவர் என்ன கேட்குறாளோ அதை கொடுத்து சில பேர் இவருக்கு பிடிக்கிறதெல்லாம் அவன் ஜாப்பிடணுன்னு சிரமப்படுத்துவான் விஷார்கையாப்பீட்டில் நிறைய குத்திங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சாப்பிடு அவளை போய் சிரமப்படுத்தப்படாது இல்லையா அவளுக்கு எது திருப்தியோ அதை அதை பரமாறணுமா சில விருத்தாலெலாம் வருவான் வயோதிகாலெலாம் வருவாள் லோக்கலுக்குன்னு இலும்புவாள் சட்னு பொறையேறின்டும் இந்த கொழும்பு சாத்த எடுத்து ஒரு ஒரு கவலம் போட்டு வாக்கும் இலும்பும் இரும்பினால் கண்ணில் ஜலம் வரும் அப்படியே துண்டை தேடுவாள் கண்ணைத் தொடக்கிறதுக்கு நாசிலேருந்து ஜலம் வரும் விருத்தால்தானே எல்லா கோளாரும் உண்டை வயசு ஆக ஆக என்ன என்ன பிரத்தியார் பார்த்து அடாடான்னு நினைக்கிறதெல்லாம் வந்துவிடும் இவாளுக்கு அதனால் அப்போ வந்து அவளை வேண்டிய இந்த வயசானவருக்கு ஏதாவது தனியாக ஒரு இலையை போட்டு குரத்தி வைக்கப்படாது உப்புக்கு புக்குன்னு எலும்பிண்டு என்ன கஷ்டம் இவரை பார்த்துட்டே சாப்பிடவே முடியாது போல் இருக்கு ஒரு அருக்குளிப்பு அடையணும் அதெல்லாம் இல்லாத அவர் தும்ப ஆரம்பித்தா எலும்ப ஆரம்பித்தா உடனே அருகே சென்று ஜலத்தை எடுத்து அவர் பருகுவதற்கு கொடுத்து உதவி பண்ணி சில பேருக்கு இலும்பல்ல அப்படியே வாயிலேந்து ஜலம் சுட்டும் அதெல்லாம் தன் கையில் ஏந்தி செய்ய முடியுமா நம்மளால் செய்ய முடியுமா ஏதாவது ஒரு கிண்ணத்தில் கரைச்சி ரெண்டு டம்ளர் கொடுத்துட்டு சிவ இல்லாத ஒரு கூப்பிட்டுனு வந்து உட்காத்தி வச்சு என்னடி பிராணனை வாங்குறேன் அப்படின்னு தானே தோணும் ம் சொல்றார் பறிந்து இன்னடிசல் இணை அவருக்கு சாப்பாடு பெரியவாளுக்குலாம் சாப்பாடு போட்டு அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது தள்ளாடுவாள் முடியாத வயசுக்காராலாம் உட்காந்தா மெதுவாக தூக்கி விட்டு கையை பிடிச்சி அழிச்சின்னு போய் அவர்களுக்கு கையை சுத்தி பண்ணி கால அளவில் பாத பிரச்சாரணம் பண்ணி உட்காச்சி வச்சு கொஞ்சம் அமைதியாக இருங்கோ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கோ பெரியவா சிரமப்படு சுத்த மாதிரி கிட்ட கருந்து விசிறி எடுத்து விசிறி அப்போல்லாம் இந்த மாதிரி கருவிகள் பெரும் தொண்டுகள் இதெல்லாம் என்ன சின்ன தொண்டா இந்த சீரிய பெரிய தொண்டுகள் செய்யும்பொழுது அவர்கள் மனசு நெகிழ்ந்து அன்பு பெருகும் உள்ளத்தோடு ஐயா பரஞ்சோதியாரே என்ன உங்களுடைய பேர் அன்பு எங்களை எல்லாம் கூப்பிட்டு இப்படி போட்டு அன்போடு பறிவோடு எல்லாம் எங்களுக்கு படைத்து உண்டபின் எங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்து சீரிய தொண்டையா பெரும் தொண்டர் நீர் பெரும் தொண்டர் நீர் என்று எல்லாரும் சொல்லுவான் நீ பெரிய பக்தர் நீர் பெரிய பக்தர்கள் ஆனும் நீர் பெரிய தொண்டர் என்று அவர்களெல்லாம் சொல்லும் பொழுது அடியன் சிறு தொண்டன் அப்படின்னு சொல்லுவான் அதுவே பேராயிரத்து இருக்கு மண்டலம் தன்னில் எண்டிசையோர் புகழ் தொண்டர்களை பணிந்து மண்டலம் தன்னில் சிறு தொண்டர் என கீர்த்தியாய் வாழ்ந்து வந்தார் அந்த இடத்துல நான் உங்களுடைய அன்பு அடியன் சிறு தொண்டர் தப்ர பக்த தப்ர பக்தன் சின்னவன் பேர் ஆகினாலும் நான் அடியேன்னு சிறு தொண்டன் சிறு தொண்டன் என்று இப்படியே சொல்லி அவருக்கு அதுவே பேராகி விட்டதாம் சிறு என்ற பேரே அவருக்கு வந்தது ஒன்று தெரியுமா சில பேர் குழந்தை இல்லையேன்னு பகவானிடத்துல பிரார்த்திப்பா இந்த சிறு தொண்டருக்கு ஸ்வேதனாகிங்கிற பத்னி பகவானா பார்த்து பாக்யத்தை கொடுத்துட்டார் நாம் எதையும் விரும்பாமல் இருந்தால் அவனுக்கு என்ன விருப்பம் தெரியுமோ ஈஸ்வரனுக்கு இவனுக்கு கொடுக்கணுமென்னு விருப்பப்படுறான் அந்த ஐஸ்வர்யம் சிறந்தது நிரந்தரமானது பரம ஐஸ்வர்யமானது பகவான் சங்கல்பத்தினால் கொடுக்கறது அது அழிவே அழியாது அழிந்தாலும் அழியா பதத்தோடு விளங்குமே தவிர அது அழி அழிவற்றதுன்னு இவருக்கு ஒரு ஜென்ம புண்ணியத்தினாலே அதான் சொல்லணும் நல்ல குழந்தைகள் பொறுக்கணுன்னா புண்ணியம் பண்ணணும்னு சொல்கிறாளோ இல்லையோ அந்த ஒரு புண்ணியத்தினால இவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்த பிறக்கிறதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான் இவரை வேண்டால புள்ள குழந்த பிறந்தது சங்கர பக்தர் சிந்தை மகிழ்ந்தார் சந்தோஷப்பட்டார் பகவானா அவனுடைய பேர் அருளால் பிறந்த பிள்ளைக்கு ஷீராளம்னு பேர் வச்சார் ஷீராள தெய்வம்னு அந்த குழந்தைக்கு பேருக்கிறார் பிள்ளை குழந்தைக்கு அவர் சொன்னார் சேக்கிடார் சொல்லும்பொழுது மனையறத்தின் வேராகி விலங்கு திரு வெண்காட்டு நங்கை வாழ்னர் மனை என் அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ஒரு தர்ம விருட்சம் அது மனையறம் என்பது ஒரு பசுமையான மரம் விருட்சம் மரம்னு சொன்னால் அது பசுமையாக இருப்பதற்கு காரணம் எது மண்ணுக்குள்ளே புதைந்து வெகு தூரங்கள் ஓடி சென்று அந்த வேரின் பரவுதலால் வேரின் அது விநியோகம் பண்ணுறது இந்த விரட்சத்துக்கு பசுமையான கிளைகள் இலைகள் தழைகள் காய்கள் பூக்கள் காய்கள் கனிகள்னு இது இது அற்புதமான ஒரு விரட்சமாக நிறைய பலாதிகளோடு இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு காரணம் மண்ணுக்குள்ளே இருக்கிற வேர்னால தான் இத்தனையும் கிடைக்கிறது இந்த வேறுக்கு விபத்துன்னு சொன்னால் மரம் பட்டு போய் விழுந்துடும் ஆனால் ஒன்று என்ன தெரியுமா என்றைக்காவது ஒரு எல்லாரும் மக மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆறும் ஆய்வுலர்ந்து என்ன மரம் என்ன கிளை என்ன இலை என்ன பூன்னு சொல்கிற இழை இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு அந்த வேர் மண்ணை விட்டு வெளியில் வந்து கொடுத்ததுன்னு வச்சுங்கோ மரத்தினுடைய கதி என்னாகும் இவ்வளவுக்கும் மூல காரணம் நான் என்ன கொண்டாட மாட்டேங்கிற சொல்லி அந்த வேர் வெளிப்பட்டதுன்னு வச்சுங்கோ மரம் உழுந்துடும் அதனால தான் தர்மத்துக்கு அதிகாரியாக இருக்கிறவ பெண் ஆனால் அவர் எஜமானர் என்ன சொல்கிறார் இன்னைக்கு பத்து பேர் வந்து நம்ம ஆற்றுல சாப்பிட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு நான் சாப்பாடு போட்டேங்கிறார் இவர் ஒன்று பண்ணலை ஒரு கருகப்பில் கூட ஆஞ்சி கொடுக்கல ஆனால் வெளியிலே சொல்கிறது என்னமோ எங்கள் ஆற்றுல வந்து சாப்பிட்டா நான் சாதம் போட்டேன் எல்லாருக்குங்கிற ஏதாவது ஒரு காரியமே ஏதாவது கொத்தரங்காக்கு காம்பி கொல்லி கொடுத்தாரா ஏதாவது கருப்பில் ஆஞ்சி கொடுத்தாரா ஒன்றும் கிடையாது சமையல் ஆச்சா ஆச்சான்னு பத்து தரம் போய் மாமியை அவசரப்படுத்தினார் இதை தவிர வேறு ஒன்றும் பண்ணலைவர் ஆனால் அந்த பேரெல்லாம் ஆறு வாங்கிட்டு போகிறாருனா எதமானருக்கு தான் கிடைக்கிறது அயிர்வாலாத்தில் என்ன இன்றைக்கு விருந்து தெரியுமா அப்படி போட்டு அவரை கொண்டாடின்னு இருக்கார் ஏதாவது மாமி கரண்டியோட வெளியில் வந்து இன்னொரு தரம் இது மாதிரி சொன்னேனா தெரியுமா சங்கதி கரண்டி இங்கெய்மா வந்திருக்கேனே சொன்னாலாம் அந்த குடும்பம் என்ன கதியாகும் அதனால மனையரத்தின் வேறாகிந்தார் வெண்காட்டு நங்கை எப்படி மண்ணுக்குள்ளே இருந்துட்டு இந்த விரட்சத்துக்கு பெருமை தருமோ அந்த மாதிரி அந்த பெண்மண்ணியுடைய உயர்ந்த ஒரு கைங்கரிய கைங்கத்தினாலே பேரு பெற்றவன் எஜமான அவளிடத்துல பகவானுடைய கிருப்பையினாலே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஷீராள தேவன் பேரு வச்சார் திருமர்கள் வாழ்க்கையில சாப்பிட்டு தூங்கிண்டு உத்தியோகம் பண்ணிட்டு உண்பதற்கு வேண்டிய நீதியை சம்பாதிச்சு மாத்திரம் போராது நாடும் நகரமும் திருக்கோயிலும் தேடி சென்று எதுக்கு பொருந்தோம் எவ்வளவு புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு எல்லாம் தரிசனம் பண்ணணும் இது ஒரு எண்பது வயசுக்கு மேலே உத்தியோகம் ஓய்வு பெற்றப்படின்னு வச்சுக்கிறேன்னா எல்லாம் ஓஞ்சி போய்டும் உத்தியோகம்னு மாத்திரம் இல்லை உடம்பே ஓஞ்சி போயிடும் உழைச்சி உழைச்சி இதுக்கப்புறம் காசியாவது ராமேஸ்வரம் அது தரிசனம் குளிர் தாங்கி இவருக்கு மூன்றரை மணிக்கே காப்பி சாப்பிடணும் இதெல்லாம் கிடைக்கிற ஊராக போய் எத்தனை சிரமம் அதனால நல்ல இளமையிலே ஒரு சுருசுறுப்பு இருக்கும்பொழுது நேரத்தை பயன்படுத்திக்கிண்டு நேரம் என்பது நம்ம தேடி வராது நாம் தான் அந்த நேரத்தை தேடி அமைச்சுக்கணும் அது மாதிரி தேடி சென்றுங்கிறார் சிவபெருமானே என்றுங்கிறார் பகவானை வாயார கொண்டாடி அப்படி செய்யணுமா அதனால் நாம் போய் தே தேடுறதுங்கிறது கிடைக்காது அவைகள்லாம் நமக்கு கிடைக்கணும் இந்த வாழ்க்கையில் அப்படி கிடைக்கணும் திருமருகள்னு ஸ்கந்தக்ஷேத்திரம் அங்கே முருகன் ரொம்ப உயர்ந்தவர் திருமருகலில் திருமர்களில் தான் அந்த காலத்தில் ஊருக்கு ஊருக்கு கிராமத்துக்கு கிராமம் பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு நாலஞ்சு ஊருக்கு சேர்ந்து ஒரு இடத்துல பள்ளி இருக்கும் கரை இருக்கும் இந்த குழந்தைகள் எல்லாம் போகும் கால மருத்துவ பழையத்தை பேசு குழந்தைகளுக்கெல்லாம் புஷ்டியாக போட்டுட்டு பையன் எல்லாம் தேமையினு நடந்தே போகும் பல மயில்கள் நடந்து போய் படிக்கும் அப்படி இந்த ஷீராள வயசு அஞ்சு அஞ்சு பிறந்து கொடுத்து நாலு பூர்த்தியாகி அஞ்சாவது வயசு பள்ளிக்கூடத்தில் வச்சுட்டேன் அஞ்சாவது வயசில் படிக்க வைக்கிறது திருமர்கள் ஊருக்கு கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கார் அந்த திருமர்கள் கஷேத்திரத்தில் ஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி இருந்தாராம் சிறு தொண்டருடைய காலத்தில் ஞான சம்பந்தர் நடமாடிய ஒரு பாக்யம் அவரை தரிசிக்கிற பேரு பெற்றார் அவர் அந்த சிறுத்தொண்டர் என்ன பண்ணினார் காழிப்பிள்ளையாகின்ற ஞானப்பிள்ளை ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கார் எப்படி சொல்றார் பறந்தெழுந்த முதலமிருள் நீங்க அறநேக புகழியர்கோ அமுதி செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பொங்கடல் போற்றி அம்பிகையினுடையதான திருமுலை பால் உண்டவர் ஞான சம்பந்தர் பெருமாள் ஞானாம்பிகையினுடைய சீரத்தினாலே அந்த சம்பந்தம் பெற்றத்தினாலே இவர் ஞான சம்பந்தர் அந்த பிள்ளையார் எழுந்த ஒளி இருக்கின்றார் திருமருகல்லேன்னு உடனே அவர் அழிச்சிண்டு வரார் ஊருக்கு திரு செங்காட்டங்குடிக்கு அழிச்சிருந்து அந்த மகான்களுடைய வாக்கிலே இவனுடைய பெயர் புகுந்து வருமேயானால் இவர் பிறவிக்கு தூய்மை ஏற்படுறது என்னை பத்தி பாடுங்கோன்னு போய் நிற்கப்படாது இறைவனுடைய குறிப்பு அவருடைய தெரு உள்ளத்திலே எழுந்து இவரை பாட வைக்கும் சிறு தொண்டன் பணி செய்ய விளையாடும் வெங்காட்டு இருக்கும் சிறுத்தொண்டன் பணி இருக்கின்றதே சீரிய ஆகியனாலதான் நீர் இங்கேயே இருந்துட்ட அப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய அரும் பாடலிலே இவர் சிறப்பித்து பாடும்படியான மேன்மை பெற்றவர் இந்த சிறு தொண்டர் என்பவர் அசசிகரே கைலி பரமேஸ்வர அங்கேஷைய கூட இப்படி இல்ல சௌலபியமா சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அம்பாள் மடியில தலைய வச்சு படுத்து இது சிவபக்த விலாசம் என்ன சுவாரஸ்யமா சொல்றார் அம்பாள் மடியில தலையை சாட்சி சுவாமி படுத்துல கையை பரபரங்கிறது அவளுடைய கரிய சுகந்தமான சுகந்தே இந்த கேஷம் கம்முன்னு நறுவனத்தோட அப்படி தாரையா தொங்குறது எந்த ஒட்டு ஷர்ட்டும் இல்லாத அப்படியே நூலை கரும் அப்படி இருக்கான் அதை என்ன பண்ணின் இருக்கார் இப்படி கையால் இப்படி விடுறாராம் அப்படியே நீவி விடுறாராம் அம்பாளுக்கு புல்லரிச்சுது ஆ நம்மள்கிட்ட என்ன பிரேமே சுவாமிக்கு அப்படியே நினச்சிண்டா போல் இருக்கு சொல்லிவிட்டு சுவாமி நான் ஒன்று கேட்க போகிறேன் உங்களை ஆயிரக்கணக்கான பிரமத கணங்கள்லாம் அங்கே இருக்கா நந்தி முதலான பெரியவர்கள்லாம் இந்த பக்தாள்லாம் சிவபக்தாள்லாம் நிறைய இருக்காங்க உங்களுக்கு யார்கிட்ட ரொம்ப அன்பு ஜாஸ்தின்னு கேட்டா ரொம்ப ஆபத்தான கேள்வ இத்தனை ஆயிரம் ஆயிரம் சிவபக்தர்கள் இங்கே இருக்கா வாழ்ட்டு இத்தனை பேர் இங்கே இருக்கா உங்களுக்கு யார்கிட்டயாவது அன்புங்கிறது ஒத்துட்டா அதிகமா இருக்குமே அந்த மாதிரி உமது அன்பை பெற்ற ஒரு அன்பர் யார் உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் சுவாமி இங்கே அது மாதிரி எனக்கு பிடிச்சவா ஒற்றுமையா இல்லைன்னு விட்டார் ஆம்படியா மடியில் படுத்துணும் இந்த வார்த்தையை சொல்லலாமா பட்டாருன்னு தலைய உருட்டி விட்ருவோக்கில்ல ஏண்டி ஒன்றை விட எனக்கு அன்பானவா ஆறு உண்டு பைத்தி மாதிரி கேட்குறிய நீ உங்கள்கிட்ட தான் எனக்கு அன்புன்னு ஒன்று சொல்லணும் இல்லை நீ யார்கிட்ட அன்ப வச்சிருக்கியோ அந்த பக்தால் தாண்டி எனக்கும் பிடிக்கணும் சொல்லணும் இந்த ரெண்டும் சொல்லலை நீ விரும்ப நீ விசாரிக்கிற மாதிரி ஒரு பக்தால் இங்கே ஒத்துமையா இல்லைன்னு விட்டான் ஆண்ணா ஒரு தேவத்தர் இருக்கார் அவரும் எங்கே இருக்காருன்னா தப்ரபக்தன்னு பேர் எல்லாரும் சிறு தொண்டர்னு அவர் பூலோகத்தில் இருக்கார் செங்காட்டுங்குடியில் இருக்கார் அப்படியா சுவாமி இப்படி உங்களுடைய முழுமையான ஈசனுடைய உங்களுடைய பேர் அன்பினை முழுமையாக பெற்றவரே உங்களால் பார்க்காதையே இருக்க முடியாதே ஓடுவேளை பக்தாலெல்லாம் விழுந்தடிச்சு ஓடுவேளை அவரை போய் நீங்கள் பார்க்கலையே ஏன்னா பிரியமானவான்னா ஓட தோணும் அவளை பார்க்கணும்னு அது மாதிரி நீங்கள் போகலையேன்னா அது தாண்டி தவிக்கிறேன் ஏன் போகலேன்னு கேட்குறியா அந்த சிறுத்தண்டனுடைய உயர்ந்த பக்திக்கு தகுந்த பரிசு கொடுக்க எங்கிட்ட ஒன்றுமே இல்லை அவனுடைய பெரும் பக்திக்கு தகுந்த பதம் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லாததுனால சக்தி இல்லாததுனால அவன் சீரிய பக்திக்கு சிறந்தது கொடுக்க எப்பொருளும் இல்லாமையினாலே சக்தி இல்லாமையினாலே சிவனேன்னு உட்கார்ந்துருக்கேன் சக்தி மடியில் படுத்துன்னு பேசுகிறார் அவ சொன்னா என்ன இப்படி சொல்கிறேன் சர்வசக்தி மையின் நான் இருக்கேன் என்ன வச்சு சக்தி இல்லை இல்லைன்னு சொல்கிறே அப்படின்னார் அப்படி ஒரு பக்தனான்னு ஆச்சரியப்பட்டாலாம் அம்பாள் அப்போ சுவாமி என்ன பண்ணினார் அவன் பக்தி நீயும் பார்க்கணி இந்த சிறு தொண்டன் தப்ரபக்தனுடைய அந்த உணர்வு என் மீது உடையதான உணர்வும் என் அடியார்கள் மீது உடையதான உணர்வுனுடைய பெருக்கமும் நீ பார்க்கணும் முன்ன சத பிரதே ஆதகேஷம் லுத்தமரே விபுதி எங்கயாவது வெளியில் போகிறதா இருந்தால் சில பேர் ட்ரெஸ் பண்ணிப்பார் வெயில் கொளுத்தின் இருக்கும் வேர்வை கொட்டின்னு இருக்கும் அதில் டப்பா டப்பாவா உடம்புல ஸ்ப்ரே பண்ணிட்டு கிளம்புவர் சிவரே ஒன்று கண்காதோடு வந்து தோணும் தோணும் வெள்ளை சிவரு இவர் ஒரே விபூதி பவழம் போன்ற மேனியில் பால் வெந்நீர் அந்த மேட்ச் அப்படி அப்படி அமையணும் சிவந்த மேனியாம் பவழம் போன்ற மேனியாம் அதில் விளையர்னு இருக்கிற தூ வெண்ணீருங்கிறார் அப்படி வெண்மை நிறைந்த வெந்நீர் அதை உடம்பு பூரா பாதாதி கேசம்னார் ஆ பாத அப்படியே பூசின்னு இருக்காராம் பரப்பிட்டு நீ வேணா பாரு நான் இப்போ போறேன் பாரு இப்படி சொல்லிட்டு புறப்படுறார் அவர் எப்படி புறப்படுறாருன்னார் எப்பவும் பக் இடத்துல அவர் போறச்சே எப்படி போற வழக்கம்னா பக்தன் நன்னா இருப்போம் இவர் பரதேசம் மாதிரி போவர் பரதேசம் மாதிரி போவர் ஏன்னா இவருக்கு இந்த வேஷந்தான் வா ஆவி வந்த வேஷம் சில பேர் சொன்ன எனக்கு ஆவி வந்தது தெரியாது அந்த புடவை கட்டினா அன்னைக்கு போனேன் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னு அதே ஆயுள் போற அந்த வேஷ் அந்த புடவையை விடமாட்டாம் மாமி ஏன்னா ஆகி வந்த புடவை ஆகி வந்த புடவைன்னு அது என்ன ஆகி வருமோ ஆவி வருமோ அதில் ஒரு பிரஜை அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு சிறந்த வேஷம் என்னடானா விபூதியை பூச்சிரதும் ஒரு கந்தையை தூக்கி தோல்லை போட்டுக்கிறது இதேவருக்கு பழக்கமாந்தமா போறாராம் சென்றர் சென்றர் இல்லம் ஈசன் பைரவர் போலவே அன்பாயாமது இல்லம் பயிரவ போலவே அன்பயமுதுன்னவே சென்ற சுதுந்தில் இல்லம் यज्ञடாத கலை கன்னிமா மஜியே Seen år und cups de otherируs das en worden. geh un survived potter.. ha sky integrave of the beat. clinicians arr pig a shoulder nerdy er Aladdin. Exec Kelsey and 36o6 525 gieghair. MA HAS PROBABU Förster K Suites. Vánaľavum thiru mêni... Vánaľavum thiru mêni vādiđa vèk Āví áđayolu ávishorundiđa vèk Vánaľavum thiru mêni vādiđa vèk Āví áđayolu ávishorundiđa vèk நல்ல அமுது படை திருமம்பார் தொண்டர் அப்படி இந்த வேஷங்கள்லாம் ரொம்ப பொருத்தமா எண்ணிரோத கலை சின்னம் அந்த மாமதி அவனுடைய சந்திர கலைகள் எவ்வளவு அவ அதெல்லாத்தையும் சுருக்கி மடக்கி சின்னதா பண்ணி இப்படி இடுக்கல செஞ்சு சின்னதாக தாங்கி நீல நிற கண்டம் நீலகண்டன இருக்க கருத்திருப்பது என்ன பண்ணலாம் அதை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரத்தன மாளிகை தூக்கி கழுத்தில் போட்டு நீலத்தை மறைச்சு வானளாவும் திருமேனி ஆதி அந்தமில்லாத அரு பெரிஞ்சுவது அடியும் தேட முடியாது முடியும் தேட முடியாது திண்டாடி ரெண்டு பேரும் தோத்து போய் வந்தான் அப்பேற்பட்ட இறைவன் வானளாவும் திருமேனி வாடிட உடம்பெல்லாம் அப்படியே வாடுறது நடுக்கிறது ஆவி சோறுகின்றது காவி வஸ்திரம் பசி தாங்கல புறப்பட்டு எங்க கைலையை விட்டு இறங்கி வெண்காடு வரார் அன்றைய தினம் மத சித்ராபரணி சித்திரை அபரணி தினம் அன்னைக்கு சித்திரை பரணி விசேஷமான நாள் இப்ப சித்ராபரணி சித்ரா பருவம்னு சொல்றேன் சித்திர மாசத்துல அபரணி தினத்துல கைலையில் இருந்து சுவாமி வரார் ஆம்டால்கிட்ட சொறார் சிறு தொண்டலை இன்றைக்கி அபபரணி தினம் சைத்திர அபரணிமா வெண்காட்டுன்கேட்ட சொல்கிறார் குழந்தைக்கு ஏதாவது பண்ணி கொடுத்து பள்ளி கொடுத்து அனுப்பிச்சுட்டு சுத்தி செய்து ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியோடு இன்றைக்கு சிவனுடைய இருக்க அமுது என்பது பிறவி அறுக்கும் நாளம்மா இது வான்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் சிவானுகிரகம் கிடைக்கிற நாள் இது கொஞ்சம் ஸ்ரத்தையாக ஷம இன்னைக்கு விட இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஸ்ரத்தவையை சொல்லார் ஏன் நன்னா சமைக்கணும் ஏன் ஸ்ரத்த வைக்கணும்னா இவருக்காக இல்லை சிவனடியார்கள் மகிழ வேணும் அவர்கள் சிவைக்க வேணும் அவர்கள் இன்பம் அடைய வேணும் அதனால நான் இதை தினமும் ஆத்தலை சொல்லின்றிருந்தா என்னமா இருக்கும் நீ கொஞ்சம் கவனிச்சு சமே ஆமாம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு விரட்டின்ண்டே போனார்னா இல்லை தினம் பண்ணின மாதிரி தான் பண்ண முடியும் ஏன்னா இங்கே இங்கே நன்னா சமைச்சா அங்கே போய் சாப்பிடுவோம் சொல்லுவதிலும் ஒரு இனிமை ஓடும் மொழியோ அவர் சொல்றார் சிவனடியார்கள் பொருட்டு நீ கொஞ்சம் ஸ்ர்தாபக்தியோட சமைக்கணும்னு சொல்லிட்டு போற அந்த ரொம்ப அன்றைக்கு பல பல வகைகள் சமைக்கிறார் நீராடினார் நீரை திருநீரை இட்டு கணபதியேஸ்வரம் போனார் சுவாமி தரிசனம் பண்ணினார் பிரகாரம் பலம் வந்தார் தேடுறார் சிவபக்தால ஏன் தேடுகின்றார்னார் தினம் தேடினா கிடைச்சா இன்னைக்கு தேடினாலும் ஒத்தர் கூட கிடைக்கல ஏன்னு சொன்னார் உலகத்தினுடைய விரிவுகள் பல்கோடி உயிர் இனங்களும் இவரிடத்திலேந்து வந்தது தான் பரமேஸ்வரனிடத்திலேருந்து வந்ததுதான் விரிந்த உலகம் அவர்களுக்கு அமுது படித்தால் இவர் மகிழ்வார் இவரே வரும் தினத்தில் அவர்கள் யாரும் வரவிடாத பண்ணிவிட்டார் ஒரு சிவபக்தாலாவது வரலே என்ன காரணம் அத்தனை பேரையும் மறைத்து விட்டார் ஒத்தனையும் வராத பண்ணிவிட்டார் தேர்டு தேர்டுன்னு தேடுறார் பாவம் தெரு வீதிகள் தோறும் தேடுவார்னார் சித்திர மாசத்து வெயில் மணி பதினொன்னாச்சு பன்னெண்டாச்சி ஒரு மணியாச்சு சூரியன் உச்சியில் வந்து கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துறான் சுட்டுப் பொசுக்கிறான் கதிரவன் ஒரு பக்தால் கிடைக்கிற அப்படியே கால கீழே வச்சா அடி துடிக்கிறது இந்த சுடு மணல துளியினால் இரு கால்களும் துடிக்க துளியினால் இரு காள்கள் துடிக்க துளியினால் இரு காள்களும் துடிக்க மாளிகையில் மகா தேவனும் நடிகே மனமாளிகையில் சதா தேவன் மடிகே தேடி வந்தர் தெரு வீதிகள் தோ அவர் இல்லாத சுவாமி தேட விட்டு சௌக்கியமா வந்து நிற்கிறார் சிறு தொண்டர் வீட்டு வாசல்ல வந்து நின்று பிச்சை ஏற்கின்றான் சுவாமி எப்பொழுதுமே ஏற்பது பவதி பிக்ஷேன்னு சொல்லிவிட்டா பரமேஸ்வரன் ஞாபகம் தான் வரும் சொன்னார் ஓடும் எடுத்து அதையும் சுற்றி உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பலி வாங்கினார் பிக்ஷேன்னு ஏற்காதையே வருஷார் அங்க போய் பவதி பிக்ஷாந்தேகினார் அந்த வீட்டில் வேலை செஞ்சு இருக்கிற காய்கறியின் அருகி கொடுத்து அடுக்களையில் இந்த அம்மாவுக்கு வெண்காடி சுவேத நாய்க்கு ஒத்தாசையா இருக்கிற பெண்மணி சந்தன நங்கைன்னு பேரு ஒழுப்ப அவதான் முதல்ல வாங்கோ சுவாமின்னு கூப்பிட்டாலாம் முதல் பைரவருடைய ஓடி வந்து வருக வருக சுவாமி வாங்கோ வாங்க வெண்காட்டு நங்கையே அடுப்படியில் காரியம் பண்ணிட்டு இவர் அழித்ததும் அவர் சுவாமி சொன்னார் யாரம்மா நீ வந்து கூப்பிடுற இந்த வீட்டுக்குடைய தலைவன் இங்கே சுவாமி அவர் வந்துடுவர் நீங்க வாங்க அதுக்குள்ள வெண்காட்டுனங்க வந்தா சுவாமி என்ன அவர் அவள் ஆற்றுக்காரர் படுற கஷ்டம் அவளுக்கு தான் தெரியும் ஒரு வரதேசி கிடைக்கல தெரு தெருவா அலைஞ்சின்னு இருக்கார் இந்த மட்டும் ஒரு வரதேசி கண்ணில் பட்டாரே ஆத்துவாசலில் வந்து நிற்கிறாரேன்னு பிழைத்தார் கணவர்னு அவளுக்கு இல்லாத போனால் அவரும் பட்டினி கடப்புற அதனால வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டாளும் சுவாமி சொன்னாரா என்னம்மா பொம்மண்டாட்டி கூப்பிடுற ஒரு வீடுன்னாக்க ஒரு புருஷாக வந்து கூப்பிடணும் வாங்கோன்னு கூப்பிடணும் அதுதானே அழகு நீ வந்து கூப்பிடுறிய இங்கே அப்படின்னுட்டு யஜமான ஆத்தலை இல்லையா நான் இதோ வந்துடுவர் இல்லையனு சொல்லலை அந்த அம்மா அடியாரோடு வந்து விடுவார்னு அடியாரை தேடி போயிருக்கார் அழிச்சொண்டு இதோ வந்துடுவர் அப்படின்னா சொல்றச்சே அவ சொன்ன சுவாமி சொல்றார் ஆத்தலை புருஷா இல்லைன்னா நான் உள்ள வர்றது நியாயம் இல்லைம்மான்னு பரமேஸ்வரன் காட்டுறாரு இந்த தர்மத்தை வீட்டில் எஜமானர் இல்லைன்னா ஓ சார் இல்லையா பரவாயில்ல அப்படின்னு உள்ளே வந்து நோய் இன்னும் பரவாயில்ல அந்த காலத்தில் அதை காப்பாற்றின்னு வந்திருக்கா நாதன் இல்லா மனைத்தண்ணில் நண்ணுவதில்லைன்னா எஜமானோர் இல்லைன்னா அந்த ஆற்றுக்கு உள்ளே நான் வரதில்லை ஆமாம் என்னை ஆம்படியா சொல்லிருக்கா புருஷா இல்லைன்னா அந்த ஆற்றுக்கு போகாதீங்கோ உலகம் ரொம்ப கட்டு கிடக்குன்னு சொல்லியிருக்காள் லோகம் ரொம்ப மோசமாக இருக்குது இது மாதிரி ஏதோ மாமி காப்பிணுன்னு கொடுக்குறேன்னு நான் சொல் போப்படாது ஆம்படியா சொல்லியிருக்கா ஆம்படியா சொல்கிறத கேபரிவர் என்ன அர்த்தாங்கியா உடம்புலையே பாடி பாடியாக இருக்காவோ சொல்றதுக்காக அதை இருக்கலாமா அதனால் நான் உள்ளே வரத்துக்குல எனக்கு ரொம்ப பசிக்கிறது வாஸ்துவம் ஆனால் அதுலையோ புருஷாக இல்லை நான் இந்த கணபதீஸ்வரத்தில் போய் உட்காந்துருக்கேன் கோயிலில் உங்கள் ஆத்துக்கார் வந்தால் என்னை கூப்பிடணும்னு தோணித்தான் வந்து கூப்பிட சொல்லு அப்படின்னு அங்கே போய் உட்காந்துருது சிவசிவான் அவள் கேட்டா சுவாமி பசியோடு வந்திருக்கே எங்கேருந்து வரையலோ என்ன சிரமப்போ சிரமத்தோடு வந்திருக்கோம் நாம் உத்ராபதியம் வடக்கேந்து வந்திருக்கேன் இந்த தென்னகத்தவர் இல்லையாம் வடக்கு அங்கே தானே ஈஸ்வனுடைய ஸ்தானமே இருக்கு நான் வடக்கு ஏன்னா வடகிழக்கு மூலம் தான் ஈசான்யம் ஈசான்யம் தான் இவருடைய தேசம் அங்கேருந்து வந்திருக்காரா அதனால் வடக்குத்தியா நாம் உத்திராபதீஷம்னார் உத்தரதிக்கு வடக்கு உத்திராபதியம் அப்படின்னு அறிவர் சுவாமி வந்ததும் உடனே அனுப்புறேன்னு விட்டான் அந்தமா இவர் கோயில் வந்து உட்காந்துட்டார் கணபதி ஈஸ்வரத்தில் வந்து உட்காந்துட்டார் இந்த பக்கம் துடிச்சுண்டு வராறவர் இவர் நடிப்பு அவனை துடிக்க விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துட்டார் எப்படி நடிக்கிறார் பாருங்க பரமேஸ்வரன் பிரமாதமாக நடிப்பிறவர் அவனே பரம நாடகன்னு பேரவருக்கு பேர் சிறத்தொண்டர் வந்துட்டார் ஆற்றுக்குள்ளனுடைய இறைச்சியை யாராவது பெரிவாக வந்தாலான்னு கேட்டுண்டே உள்ளவரார் ஓடி வந்தாள் வெண்காட்டு நங்கை ஒரு பெரியவர் வந்தார் பைரவனார் அவர் உத்திராபதியோம்னு சொன்னார் வந்தவர் விட்டுட்டியாக எங்கே வருன்னா இல்லை இல்லை உடலை இங்கே தான் இருக்கார் நம்ம ஊரில் தான் இருக்கார் கோவிலில் போய் உட்காந்துருக்கேன் உங்கள் ஆத்துக்கார் வந்தால் வரையும் அங்கே ஆத்தி மரம் நிறைய இருக்குது அந்த கோவிலில் ஏன்னா அந்த க்ஷேத்த ஒரு விரட்சம் ஆத்திவிரட்சம்தான் அங்கே ஆத்திமரத்தின் இடலை போய் ஜம்முன்னு உட்காந்துட்டார் அவர் தாடியை தடவி கொடுத்துன்னு உட்காந்துருக்கார் வரப்போகிறான் வரப்போகிறான்னு பார்த்து பார்த்துட்டு சிறு தொண்டர் ஓடினார் அவரை வணங்கினார் சுவாமியை அமுதுன்னா எழுந்த எல்லாம் சமையல்லாம் ஆயிடுச்சு ரெடியாக இருக்க நீங்கள் வர வேண்டியதுதான்னு இவர் சொன்னார் சாப்பாடுன்னா உடனே வாய்ப்புன்னு வந்துருவேன் நினைச்சியா அப்படிலாம் ஷோத்துக்கு பறக்கிறவன் நான் இல்லை எனக்கெல்லாம் சில முறைகள் இருக்குப்பா அந்த மாதிரி போடுற தான் நான் போவேன் எப்படி போடணும் எப்படி சமைக்கணும் என்ன வேணும்னு கேளுங்கோ பண்ணி போடுறேன்னார் முதல்ல என் விரதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல சில பேர் சொல்லுவோம் உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க ஆத்தில் மாமீட்ட சொல்லி பண்ணி போட சொல்கிறேன்னு உங்களுக்கு என்ன பிடிக்கணும் சொல்லுங்க அது மாதிரி கேட்குறார் இவர் பவியமாக கேட்குறார் உங்களுக்கு எது விருப்பம் என்ன வேணும்னு கேளுங்கோன்னார் அவர் சொன்னார் உங்களெல்லாம் மாதிரி தினம் மூணு வேலை சாப்பிட்றேன் இல்லைப்பா நான் நீங்கள்லாம் மூணு வேலை சாப்பிடுவேன் நான் அந்த மாதிரி சாப்பிட்றவன் இல்லை ஒரே வேலை அதுவும் ஆறு மாதம் கழித்து ஒரு நாள் ஒரு வேளை ஆறு மாதம் கழித்து ஒரு ஒரே வேலை ஒரு நாள் சாப்பிடுவோம் அதுவும் உங்கள் ஊர் மார்க்கெட்டு காய்கறியெல்லாம் எனக்கு உடலுக்கு ஆகாது குடலுக்கு சேராது நான் விளைவு நிறைய காணணும்னு என்னென்னமோ தூவி பண்ணுறான் அது குடலை கெடுக்கும் எனக்கு ஒத்துக்காது அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சிறந்த ஒரு பசு ஒன்றை பக்குவம் செய்து சாப்பிட்ற வழக்கம் அதெல்லாம் ஒன்றால் முடியாது அவர் சொன்னார் அடாடா என்ன முடியாதுன்னு லகுவா சொல்லிவிட்டே எங்கிட்ட நிறைய பசுக்கள் இருக்கே பஞ்சமில்லையே பசுக்களுக்குன்னார் அவர் சொன்னார் நீ கொட்டியில கட்டியிருக்கிற நாலு கால் பசு இல்லைப்பா ரெண்டு கால் நரப்பசு நாம் உண்பதுன்னார் ரெண்டு கால் உடைய நரப்பசு மனித சிறுத்தொண்டார் அதை கேட்டு திடுக்கடலை அப்படியா நரப்பசுவிலும் ரொம்ப எண்பளது தொண்ணூறு ஆகி போனால் போகிறோங்கிற உருப்படி இல்லை அதையும் சொல்கிறார் ரொம்ப அவயவங்கள்லாம் சிரமப்பட்டு போய் கண் தெரியல காது கேட்கல வாய் பேச முடியல இந்த கழப்பசுக்கள்லாம் சில பேர் லாரியில் ஏற்றிட்டு போகிறான் பாருங்கோ கறந்த நாள்லாம் காவி சாப்பிட்டு விட்டு அதுக்கு உடம்பு எல்லாத்தையும் ஆறு ஆகாரமாக வச்சுருக்கானோ அந்த தேசத்துக்கு அனுப்புகிறான் இல்லையா கோஹத்தி எவ்வளோ பெரிய பாபம் அது உடலில் சுரக்கிற பசுலாம் காம்பின் வழியாக நமக்கு கொடுக்கறது கடைசியில் அது கரவை நீங்கி போச்சு தள்ளாடின்னு நிற்கிறதுனா புல் வாங்கி போடணுமே வைக்கல் வாங்கி போடணுமேனு எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்றான் பாரு அந்த மாதிரி இருக்கிற பசு நமக்கு இல்லை நரம் அஞ்சு வயசுக்கு மேலே போயிருக்கப்படாது ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறேன் அஞ்சு வயசுக்கு மேலே போயிருக்கப்படாது சொல்லுங்கோ என்னென்னு அதிர்ச்சி அடையலை ஐந்து வயது அந்த அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் ம் இன்னொன்றும் ஒரு ஏழு குழந்தைகள் இருக்குது ஒன்று இருக்கட்டும்னு அப்படி இருக்கக்கூடாது ஒரே பிள்ளையாக இருக்கணும் சிறுத்தொண்டர் சொல்கிறத பார்த்தா சிலிர்க்கும் உடம்பு ஒரே பிள்ளையாக இருக்கணும் குடிக்கு ஒரு புத்திரனாய் அந்த குடும்பத்தில் வா தாயார் தோப்புனா இருக்கும் ஒரே பிள்ளையாக இருக்கணும் எந்த குணதோஷங்கள் இருக்கக்கூடாது எந்த ரூபதோஷங்கள் இருக்கக்கூடாது குழந்தைக்கு உடம்புல எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது நல்ல சமர்த்தியான புத்தியினுடைய பிரகாசத்தோடு இருக்கணும் அப்படி இருக்கிற குழந்தை அப்படின்னார் சொல்லுங்கோ அப்படின்னார் இப்போ சொன்னார் இதில் இன்னொன்று இருக்குது சிறு தொண்டரேன்னார் சொல்லுங்கோடே அந்த குழந்தைய பக்குவம் பண்ணி அறுத்து வறுத்து பக்குவமாக கொடுக்கணும் எனக்கு படைக்கணும் அதை அறுக்கரசையோ வருக்கரசையோ பெத்தவளோ தந்தையாரோ வித்திட்டவனோ வயிற்றில் வைத்தவளோ கண் கலங்கப்படாது கண்ணால் ஜலம் விடப்படாது ஹோன்னு கத்தப்படாது என்ன அந்யாயம்னு சொல்லப்படாது அப்படி இருந்தானா சாப்பிட மாட்டேன்னார் தைரியமாக எல்லாத்தையும் கேட்டுனுட்டார் கொஞ்ச நான் வந்துருவேன் நீங்கள் எந்த இடத்த விட்டு நக நகரப்படாதுன்னு இவர் ஆணி அடிச்ச மாதிரி உபாத்திச்சுட்டார் நகரப்படாது எல்லாரும் தயாரானோன்னு ஓடி வந்து உங்களை கூப்பிட வருவேன் அப்படின்னார் ஆற்றுக்கு வந்தார் ஆம்படியால் சந்தனுங்க பெரியவா வராளா அப்படின்னு கேட்டா அவள் ஆர்வத்தை பாருங்கோ நாள் யாரதே பாவம் அப்பவே பசிக்கிறதுனாரு வரலையே அந்த பெரியவர்ண்ணா அவர் வந்துருவர் அவர் வர்றது உங்களுக்கு தான் இருக்குன்னா என்ன சொல்கிறேன்னா காலம்பரிலேருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்சு வச்சுருக்கியோ இல்லையா இதெல்லாம் ஒரு உடம்புக்கு ஒத்துக்காதான் ஒத்துக்கிற மாதிரி என்ன ஒத்துட்டு வந்திருக்கே இல்லவருக்கு பண்ணி போடுறேன்னு ஏன்னா விஷயத்தை சொன்னார் இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணுமா அழகாக இருக்கணுமா அஞ்சு வயசு தான் இருக்கணுமா அந்த குழந்தையெல்லாம் எதுவும் நீ எல்லாம் பண்ணுறியோ இல்லையோ எல்லாம் வறுத்து அவியல் கூட்டுன்னு அந்த பல வகையில் அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு அம்மா சொன்னா இவர் இவர் சொல்றே அந்த அம்மாவுக்கு மனசுல உடனே ஆஹா இதை செய்வோம்னு ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு வார்த்தை சொன்னார் முனிவர்களுக்கு தான் சொல்ல தெரியும் ஏன்னா அகஸ்தியரோ உபமன்யோ அவ நம்ம தெளிவுக்கு சொல்லிவிடுவா நம்மளும் நாம கலங்காத இருக்கணுங்கிறதுக்காகவே சொல்றாவா அவ சொன்னா உலகத்துல திருஷ்டா திருஷ்டா நீ பக்யா நீ பிள்ளையை வளர்க்கிறோம் பார்த்து பார்த்து எல்லாம் செய்யறோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறச்சியே எல்லாம் போயிடுறதே பத்னி குழந்தைகள் குடும்பம் தனம் நிதி பூமி காணி கிரகம் பசு எல்லா அப்படித்தானே போயிட்டுருக்கு என் இப்படி ஒரு போகக்கூடியவற்றை ஒரு உத்தமற்கென்று நாம் அளித்தால் நாமும் கடை தேரலாமே பைத்தியமே இப்படி ஒத்துன்னு வந்து நிற்கிறே யாராவது புள்ள கொடுப்பாளா ஒரு பிள்ளைய அழிச்சுருக்கிறவா கொடுப்பாளா ஒத்துனு வந்துட்டேளே அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ அந்த சொன்னா ஒன்னும் கலங்க வேண்டாம் நம்ம குழந்தையை அழிச்சுன்னு வந்துருங்கோளே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான் நம்ம குழந்த இந்த சீராளனை போய் அழிச்சின்னு வந்துடும் குழே அப்படின்னா இதுதான் அனுகூலமான பயங்கரமான பாஷம் புத்திர பாஷம்தான் ஒரு கல்யாணம் ஆகி குழந்த பிறக்கிற வரையில் ஆம்பளை ஆடை காவி குடிச்சியா சாப்பிட்டியா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுப்பார் புல்லை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு தான் எல்லாம் வாங்கிட்டு வருவோர் ரவாளை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன் இல்லை குழந்தைக்கு சாதம் கூட்டினியோன்னு கேட்பார் என்ன பாஷம் பாருங்க இந்த பாஷம் பாஷம்ங்கிறது இருக்கிற பாஷி தான் புத்திர பாஷத்தை ஜெயிக்கவே முடியாது கடந்த ஞானியும் கடப்புறோம் அப்படின்னார் பூர்ண ஞானத்தும் ஞானியாக இருக்கிறவர் கூட புள்ள பாஷத்தை இழக்க முடியாது விட முடியாது அவரால் அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் இந்த தம்பதிகளுடைய மனசை பாருங்க அந்தம்மா நம்ம குழந்தையை அழிச்சின்னு வாருங்கோன்னு ஓடினார் திருமருகளுக்கு ஓடினார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிற குழந்தையை போய் கூட்டார் ஆசிரியரிடத்துல அனுமதி பெற்றார் ஷீராள தேவனை அழிச்சுன்னு வந்துட்டார் வரச்சே என்ன பண்ணினார் குழந்தைய தூக்கி தோளில் வச்சுட்டு வந்தாராம் அதுதான் இங்கே பெருமை போ போகிறச்சே இந்த குழந்தை போனால் ஏன் தூக்கின்னு வரார்ன்னார் அடியாருக்கு திரு ஆகக்கூடிய திருமேனி தூய்மையற்ற இந்த நிலத்தில் மண்ணிலும் எச்சலிலும் இந்த அசுத்தத்திலும் இந்த குழந்தைய நம்ம காய்கறி வாழ்ந்துட்டு வந்தால் ஒரு புடலங்கா நீளமாக இருந்துன்னு தடையில் போட்டு இழுத்துண்டா வரோம் அப்படியே கையை ஒசருக்க தூக்கிண்டு அது அது வால் கீழே இடிக்கப்படாதான் அப்போது எது பூமி அசுத்தம்னு நினைக்கிறோம் அதில் இருக்கிற வஸ்துக்கள் அசுத்தம்னு நினைக்கிறோம் இந்த பிள்ளைய பகவத் பகவானுக்கு அர்ப்பணிக்க போகிற திரு அந்த குழந்தையை அப்படி தூக்கிண்டு வராடா தூக்கிண்டு வந்து அம்மா ஆம்படியாள்கிட்ட கொடுத்தார் சந்த அந்த வெண்காட்டினங்கையும் இந்த பிள்ளையை வாங்கின்றார் அந்த அம்மா என்ன பண்ணினா இடுப்புல வச்சுன்னு போனான் எப்போவுமே காய்கறி நம்ம வாங்கிட்டு வந்தால் அலம்பாது நறுக்கிறோமோ திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி பிள்ளைக்கு திருமஞ்சனம் பண்ணினான் இந்த குழந்தைய அழகா பதமான வெந்நீர் வச்சுருந்த குழந்தைய தைலம் தேய்ச்சி இந்த குழந்தைய இந்த குளிப்பாட்டின குழந்தைய அப்படி மடியில் வச்சுண்டு வெண்மையான வஸ்திரத்தினால தலையெண்ணாக அழுத்தி தொடைச்சி கரும் குஞ்சி சுருண்டு சுருண்டு சுருண்டு தலை பந்து மாதிரி இருக்கான் குழந்தைக்கு அந்த கேசபாசங்கள் அது குளிப்பாட்டியிருக்கா ஜலம் அந்த எண்ணெச்சிக்கு அதெல்லாம் போகணுமே அழுத்தி தொடைச்சி குஞ்சி திருத்தி முகம் துடைத்து கொட்டையறை நான் துகள் நீக்கி மஞ்சள் அணிந்தவதற்கு நங்கி மைய மையின் கண்ணின் இந்த குழந்தைய வச்சு என்ன தொடச்சி காது முக்கெல்லாம் தொடச்சி ஒரு இடத்துலயும் எண்ணெய் பிசுக்கு அரப்பு தூள் எல்லாம் இருக்க துகள் நீக்கி அதெல்லாம் அழுத்தி தொடச்சி கடுக்குன்னு அழுத்தி தொடச்சி மூக்கை தொடச்சி கண்ணை தொடச்சி எல்லாம் பண்ணி இந்த குழந்தைக்கு எஞ்சல் இல்ல கோலம் செய்து அப்படி ஒரு குழந்தைக்கு அலங்காரம் பண்ணிருக்கலாம் எஞ்சல் இல்லா கோலம் செய்து எடுத்து கணவன் கை கொடுத்தாள் சனி பண்ணினா குளிப்பாட்டுச்சே ஒரு முத்தம் கொடுப்போம் அது சிரிச்சா ஒரு முத்தம் அது அடர்ச்சியே ஒரு முத்தம் கொடுப்போமே ஒரே பிள்ளைய வச்சிருக்கிறவோ இவ்வளவு அலங்காரம் பண்ணி இந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுக்கலையா ஏன்னா எச்சிலாக போயிடுமா அந்த சிவனடியாருக்கு கொடுக்குற சரீரம் இல்லையா அதில் நாம் நுகர்ந்தால் அதனால தான் சுவாமிக்கு நிறைய தன மூந்து பார்க்கப்படாது பாயசம் பண்றியா என்ன வாசனடி வாசல்லாம் போகிறதே வாசான அந்த அளவுக்கு இந்தம்மா இழுக்கிறா மூக்கால் வாசனை இந்த வாசனையெல்லாம் அவளு துறா கொண்டு சுவாமிகிட்டே வைக்கிறான் ம் இலையில உட்காந்து அயிருவாள் சாப்பிடச்சே கரு வேண்டி ஏலக்காய் போடலையா மறந்துவிட்டேன் இப்போ போடுறேங்கிற சுவாமிக்கு ஏலக்காய் வாண்டான் அவருக்கு மூக்கும் இல்லை நாக்கும் இல்லை எப்படி வேண்டாம் வைக்கலாம் அவருக்கு இந்த குழந்தைய முத்தம் கொடுக்கலையா அப்படி எடுத்துருந்தாலும் மடியில் போடுனா என்ன சொல்லிருக்கார் அம்மா மடியில் அந்த குழந்தைய வச்சுக்கணும் அப்பா அந்த குழந்தையை அறுக்கணும் கண்ணில் கரகரணும் ஜலம் வரக்கூடாது ஐயோ பிள்ளையை அறுக்கிறமேன்னு நினைக்கக்கூடாதுன்னு இத்தனையும் அவர் கணக்கு கொடுத்துருக்கார் அப்படியே மடியில போட்டுண்டாளாம் இனிய மழலை கிண்கிணிக்க மடலை கிண்கிணிக்கால் இரண்டும் மடியின் புடையிடுக்கி கனி வாய் மைந்தன் கை இரண்டும் கைகளால் பிடித்து இந்த குழந்தை ஏதாவது தட்டாக இருக்கணும் ரெண்டு கையையும் இப்படி சேர்த்து பிடிச்சிருந்தாலும் கால் ரெண்டியும் இப்படி இடுக்கலை வச்சுண்டாலாம் நல்லா தையில ஸ்நானம் பண்ணி குழந்தைக்கு கண்ணை சொக்கிறது அப்படி அப்போது அந்த குழந்தை நினச்சிதான் இன்றைக்கி என்ன நம்ம அப்பாவும் அம்மாவும் புதுசாக ஒரு விளையாட்டு கொ கற்றுக் கொடுக்குறா போல் இருக்கே இன்றைக்கி நமக்கு மடியில் போட்டுக்கிறா காலை பிடிக்கிறா கையை பிடிக்கிறா ஏதோ நம்மளோட இப்படி விளையாடணும்னு அப்பா அம்மாவுக்கு தோணி போயிடுச்சு போட்டுருக்க புதுசாக இருக்குது இந்த விளையாட்டு குழந்தையை தூக்கி போட்டு பிடிச்சிருக்கா கட்டி பிடிச்சிருக்கா இப்படி காலை பிடிச்சி கையை பிடிச்சி இப்படி மடியில் போட்டு இப்படி நூதனமான விளையாட்டாக இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சானா சிரிப்பு வந்துவிட்டவனுக்கு நீடு உவகை புரிகின்றான்னர் குழந்தை சிரிக்கிறான் பத்தேல ஏ மூன்று பேருடைய உள்ளமும் குளிர்ந்து மகிழ்ந்து செய்த ஒரு இது அதனால தான் இது யாராலையும் நினைக்கவே முடியுமா அந்த குழந்தை நீடு உவகை குழந்தை நீட சிரிக்கிறான்னா அப்படின்னாலாம் அடுத்த கணத்திலே தனி மா மகனை தனி மாமகன் எல்லார்த்து குழந்தையும் மாறி இல்லை சிறந்தவன் உயர்ந்தவன் இல்லையா தனி மாமகனை கருவி கொண்டு தாதையார் கருவி கொண்டு தலை அறிவார்ந்தன் தலை அறிந்தாரே சிறு தொண்டர் சிந்தை மகிழ்வு விந்த சிறு தொண்ட மகிழ்வுரிந்த வந்துண்ணி செய்ய அடுக்களை கேகாமல் பேரிடம் அடைந்து பாருங்க வாழால் அறிந்தார் கத்தியாலே நடுங்கிறது கத்திய அருவாள் அதனால தான் கருவின்னு சொன்னார் மாமகனை கருவி கொண்டு தலையறிவார்னு சேக்கிழார் அவர் சொல்றது அவர் உள்ள என்ன பாடுபட்டு இருக்கும் அந்த சிறு தொண்டர் கதையை ஒரு சமயம் தொண்டர் கதைகள் பொழுது சிறு தொண்டர் கதையை சொல்லும் பொழுது தமிழ்கடல் ராய சொ சொக்கலிங்கம்னு ஒரு செட்டதியியார் ரொம்ப தமிழ அபாரமாக நீந்தி நீந்தி நீந்தி வந்தவர் அவர் அள்ளி கொடுத்த தமிழ்தான் இன்னைக்கு செட்டி நாடெல்லாம் முழங்கின்னு இருக்கு அப்பேற்பட்டவர் சொன்னார் அம்மா என்னைக்கு அந்த கதை சொல்கிறாங்கன்னார் சிறு தொண்டர்னு சொல்ல பிள்ளைகரியின்னு சொல்லலை அந்த கதை என்னைக்கு பண்ணுறாங்கன்னார் அந்த கதை நாளை மறுநாள்னார் தம்பி நாளைக்கே நம்ம ஊருக்கு போயிடுவோம்ன்னார்வர் பெரிய புராணம் தேனா அமுதா பாலா சொறிய கொடியவர் அப்படி உபன்யாசம் பண்ணக்கூடியவர் சொற்பழிவு ஆற்றக்கூடிய பெரியவர் சிறு தொண்டர் சொல்ல முடியாது ஒரு கிண்ணம் கொண்டு வந்து ஏந்தினாலாம் நிலத்தில் அந்த உதிரம் படக்கூடாது அந்த உடலை உடனே அந்த சந்தன கையில கொடுத்து தாயும் தந்தையுமான சிறு தொண்டரும் வெண்காட்டு நங்கியும் வந்துட்டா அவள் அந்த உடலை திரு உடம்பினை பக்குவமாக அறுத்து அதை எப்படி எது இது பண்ணணுமோ பண்ணி ஒரு சரீரத்தை பலகூறாக செய்து பலவிதமாக சமைத்தாள்னாள் இத்தனைக்கு அசைவ சமைத்து பழகாதவா சுத்த சைவ குடும்பம் அது எதை அறுக்கணும் எதை எடுக்கணும் எதை கழுவணும்னு தெரியாது இதுதான் ஆண்டவனுடைய சங்கல்பம் அந்த சந்தனை அங்கே இதெல்லாம் பண்ணினாலாம் தலை இறைச்சி இது ஆகாது அதை தனியாக ஒரு இடத்துல அதை கழித்து மற்ற எல்லாம் பக்குவம் பண்ணுன்னுட்டா சந்தன அங்கி ரொம்ப எல்லாம் அறிந்தவள் எல்லாம் பக்குவம் பண்ணிச்சுட்டா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட தெரியவர் அழிச்சின்னு வரலான் உத்திராபதீஷனையும் அழிச்சின்னு வந்தாச்சு இலையை போட்டாச்சு பரமாறுவதற்குரியதானே அவசியத்தோடு நிற்கிறா அந்த அவசரத்தில் நின்றுன்ருக்கா இந்த சுவாமியை அழைத்து வந்து பைரவரை அழைத்து வந்து அவருக்கு பாத பிரச்சாளம் கழுவி அவர் திருநீர்தான் அந்த விபூதியை வாங்கி விட்டுந்து சுவாமியை உட்காருங்கோன்னா தெரிச்சா இலை போட்டிருக்கு பலகை போட்டிருக்கு இவரை அதில் ஆசனத்தில் உட்காத்தி வச்சார் வச்ச உடனே பரமாறலாமான்னு கேட்டுட்டார் எல்லாம் இந்த அம்மா கொண்டு வந்து பரமாறுறச்சே வெண்காட்டுனங்க தான் பரமாறுலாம் நரப்பசுவின் அங்கங்கள் இது இது என்று சொல்லி பரமாறுமா எனக்கு மறந்து போயிடும் சில காய்கறியெல்லாம் சமைச்சு விடுவா சொல்லி பரமாறும்படியா இருக்கும் பாருங்க பொல்லங்காக அதான கேட்டேன் உருவே தெரியலையே புடலங்கா மசிஞ்சு போயிடுத்து சீர மசியல் மாதிரி காய்கறிகளுடைய உருப்படு முடியாது சமைய சமைக்கலையே உரு மாறி இருக்கலாம் இவர் சொல்றாரு என்னென்னதுன்னு சொல்லி தன் மகனை தானே பெற்று எடுத்து தானே அறுப்பதற்கு மடி தந்து தானே அதை வறுத்து அவள் உள்ள என்ன பாடுபட்டிருக்குங்கிற இல்லா ஒரு பாடும் படலை நம்ம உள்ளம்தான் பாடுபடுறது இப்போ என்னமாத்தான் இதை செஞ்சாலும் சாதாரணமாக நம்ம பயல யாராவது ஏத்தாத்துக்காரா அங்கே பொறையாடா குழந்தைய எனக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிடுவான்னா என்ன எங்கள் காற்று பிள்ள உனக்கு வேலை காரணான்னு கேட்போம் அவ்வளவு புத்திர பாஷம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிள்ளையினுடைய உறுப்பக்கள் என்னென்னதுன்னு சொல்லி பரமாறும் பொழுது ஒன்று குறைந்து இருக்கேன்னு சொன்னார் ஒன்று குறைச்சலாம் இருக்கேம்மா திடுக்கிட்டால் ஒண்காட்டுனுங்க தலை இறைச்சி வரலி அந்த தலைக்கறி வேணுமே எனக்கு ஏன் தெரியுமா ஈஷனுக்கு நாம் எதை கொடுக்குறோமோ அதெல்லாம் முழுமையாக நமக்கு வரும் இவா தலை இறைச்சி கொடுக்கலன்னா குழந்த முண்டமாக வருவோம் சிராளதேவன் இவர் அழைக்கும் பொழுது எப்படி வரப்போகிறான் புள்ள பாருங்க தலையும் சேர்ந்து இவர்கள் கொண்டால்தான் அவர்கள் படைத்தால்தான் இவரும் தலையோடு பிள்ளையை படைத்து அழைக்க முடியும் தலையிலேன்னா முண்டமான்னா புள்ள வரும் ஆகினாலே தலை இறைச்சி வேணும்னர் திடுக்கிட்டாலாம் அந்த வெண்காட்டினங்கே ஆகாது ஆகாதுன்னு தூக்கி போட சொல்லி சொன்னமேனு ஆனால் அந்த வீட்டில் தொண்டு செய்துவராளே தாதிப்பெண் சந்தனனங்கை அவ என்ன நினச்சா எப்போ பிள்ளக்கறி கேட்டாரோ இவர் எந்த நேரத்திலையும் எல்லாத்தையும் கேட்கக்கூடியவராக இருக்கலாம் என்று உணர்ந்து அறிந்து முந்தவே அமைத்து வைத்தாளுங்கிறார் அதுதான் அழகு அந்த தலையை தூக்கி எரியலையாம் முந்தவே அமைத்து வைத்தாள்னா என்ன தெரியுமா அதையும் என்னென்ன பக்குவம் பண்ணணுமோ பண்ணி பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்காளாம் வந்த திருத்தொண்டர் திருவமுது செய்யுங்கால் நினைக்க வரும் என்று முந்தவே அமைத்துனர் கால அவர் நினைச்சு கேட்டுவிட்டா என்ன பண்றதுன்னு அவ பக்குவம் பண்ணி வச்சுட்டாளா கொண்டு வந்து பரமாறியாச்சு பூர்ணமாயிருச்சி எல்லாம் இப்பதான் கவனிக்கிறேன் சிறுத்துற என்ன என்ன ஒத்தனா வச்சு பரமா இருக்கேன் சாப்பிடப்படாது எல்லாரையும் போ சொல்லிவிட்டு ஒத்தனா உட்காந்துன்னு கதை சாத்தி தாப்பா போட்டியான்னு கேட்டுண்டு சாப்பிடப்படாது எப்பொழுதும் உடன் இருந்து ஒரு ஒரு உன்னை குழந்தைகளோ ஒரு அதிதியோ ஆறாவது கூட சாப்பிடணும் வந்த ரெண்டு பேரையும் அனுப்ச்சிட்டு ஒத்தனா உட்காந்து சாப்பிட்டா எவ்வளோ புண்ணியம் அது கூடாது அந்த பாப தனி ஒன்றும் ஒன்று என்னால் முடியாதுங்கிறார் அதனால் இன்னொத்தராக அவர் சொன்னார் காலையிலிருந்து தேடி தேடி ஒத்திரம் ஆப்பிடாதனால மன்னாடி உங்கள் உங்கள் விழுந்து உங்களை அழிச்சிட்டு வந்துருக்கேன் இன்னொருத்தரை அழிச்சிட்டு மாறினா இத்தனை நாளைக்கு மேலே யாரை போய் கூப்பிடுறது போய் அழிச்சுண்டு வாங்குறார் வீதியில் சென்றார் நால் பார்த்தார் கிடைக்கில சுவாமின்னு வந்துட்டார் அப்பொழுது சொன்னார் சிறுத்துண்டரே திருநீரும் திருமுகத்தோட சாந்தமானால் இந்த தர்மத்திலே தலை சிறந்து நிற்கக்கூடிய உம்மை விட இன்னொரு தொண்டர் உண்டா நீங்களே உட்காந்துக்கோ கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு விட யார் உயர்ந்தவா இருக்கா உட்காருங்கோன்னு விட்டார் இப்போ நான் சாப்பிட்றதுலாம் நீ சாப்பிடணுங்கிறது இல்லை உனக்கு வேணுங்கிறது நீ சாப்பிட உட்கார அப்படின்னு விட்டார் சிறு தொண்டருக்கு இலை போட்டாச்சு பரிமாறி ஆயிடுச்சு திருத்தொண்டர் என்ன நினச்சார் சிறு தொண்டருக்கு ஒரு ஞாபகம் வீடுகுடுன்னு சாப்பிட ஆரம்பிக்கணும் கடைசி வரலாம் என்ன பிராணம் வாங்கிட்டு போகிறோம் அத்தை கொண்டா இத்த கொண்டான்னு இல்லை அதெல்லாம் கேட்டுருந்தா அப்படின்னு இவருக்கு ஒரு மனசில் ஒரு பரபரப்பு பாருங்கோ எப்பொழுதுமே ஆற்றுக்காராவது வந்தாவாக்காது சாப்பிட ஆரம்பிக்கிறச்சே வீட்டுக்காரர் சாப்பிட ஆரம்பித்தது இந்த கிரகத்துக்கு உரியவரை சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எல்லோரும் சாப்பிடணும் அவசரப்படப்படாது அது ஒரு தர்மம் இருக்குது அவர் வந்து அருகி சாப்பிடலாம் பெரியவாடெல்லாம் உண்ண ஆரம்பிக்கலாம்னு அவர் அனுமதி பண்ணணும் சிறு தொண்டர் இப்போ என்ன பண்ணுறாருனா எப்படியாவது இவர் சாப்பிட்டு நிக்கி நம்முடைய விரதம் முழுமையாக பலிச்சா போறங்கிற ஒரு கவலையில கிடுகு ஜலத்தை எடுத்து அப்படி நீர் வார்ப்பதுன்னு என்ன யாருமே உண்ணும் பொழுது ஜலத்தினாலே அது ஈஸ்வரனுக்கு நிவேதனம் பண்ணி அர்ப்பணம் பண்ணி சாப்பிடுவோம் கையில் ஜலத்தை எடுத்து இப்படி வச்சு இப்படி இலையில கையை வைக்க ஆரம்பிச்சார் பட்டாருன்னு ஒரு கையை பிடிச்சுட்டார் ஓய் தினமும் சோறு என்ன பறப்பு ஐயா என்னுடைய விரதமே வீணா போயிடும் போல் இருக்கே இந்தாத்துல ம் உன் ச நாளும்பி முன் உண்பதென்னம் உடன் துய்ப மாறின் மகவு பற்றியல் மைந்தன் தன்னை அழையுமென வீரும் முதலும் இதை விட என்ன ஒரு பயங்கரமான நிபந்தனை உண்டு ஐயோ இருந்த பிள்ளையும் உமது பொருட்டு அறுத்து வறுத்து உருமாறி விட்டானே அவன் உடன் இருந்து எப்படி உண்ண முடியும் நீர் உண்பதற்கு உண்ணும் பொருளாக அவன் அமைந்திருக்கும் பொழுது கூட உட்காந்தனை சாப்பிடணுங்கிறீங்களே அவனை எப்படி கூப்பிடுறது மனசில் நினைச்சா சொல்லலை அப்போ சுவாமி சொல்றார் பைர பைரவனார் சொல்றார் கூப்பிடுயா பிள்ளைய போயினார் ஈரும் முதலும் இல்லாதார்கு ஆதி அந்தம் இல்லாத அருப்பெருஞ்சோதியான இறைவனுக்கு இந்த சமயத்தில் அந்த புள்ள உண்மோடு கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு உதவ முடியாதுன்னு ஈரும் முதலும் இல்லாதார்க்கு இப்போது இங்கு உதவான் அப்படின்னார் இந்த மாதிரி சமயத்துல தான் பிள்ளை உதவணும் ஒரு தந்தைக்கு தந்தையினுடைய தர்மத்தை பலித்தமாக்கிறதுக்கு இப்பதானே இருக்கணும் போய் கூப்பிடு நாம் கூப்பிட்டோன்னு கூப்பிடுன்னார் அதுதான் ஒரு அழகு இவர் கூப்பிட்டால் வரமாட்டார் நாம் அழைத்ததாக போய் அழை அந்திவண்ணருக்கு அமுதாய் வெந்து இலையில் அமர்ந்தாய் ஈசனார்க்கு உணவுப் பொருளாக மைந்தனே வெந்து உடல் வெந்து உணவாக அமைந்து விட்டாய் ஐயர் அமுதுண்ணில் அழைக்கின்றார் அப்பனே சிராலா நீடா அப்பனே சிராலா ஐயர் அழைக்கின்றார் மெய்யில் அழைக்கின்றார் அமுதுண்ண அழைக்கின்றார் சிராலா ஓடிவார் அந்த மென்மையான பதங்கள் கொஞ்ச சிலம்புகள் கலகலகலன்னு ஒலிக்கிறது பேரழகு மந்தன் அந்த மைந்தன் திருவீதியில் ஓடி வராறான் ஓடி வந்து தந்தையினுடைய காலை அப்படி கட்டி கொண்டாராம் இந்த குழந்தை எடுத்து தோளில் அணைத்தார் எதில் வெந்தது ஆவின் நெய் பசு நெய்யில வெந்த உடம்பு அவ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அது எதுன்னு சொல்றாள் இந்த கண்டை எண்ணெயெல்லாம் விட்டு சமைக்கலவா ஏன்னா விரதம் நோன்பு இருக்கிறவாளுக்கு குடலுக்கு கெடு கெடுதி வராது இருக்கிறதுக்கு பசு நெய்யில சமைச்சிருக்கா கமகமனும் மணக்கிறது கருகப்பல கொத்தமல்லியை என்னென்ன போட்டாலோ எல்லாம் சுகந்தமாக இருக்குது புள்ள உடம்புல ஏன்னா கரியாகி இருந்தவன் தானே இன்னைக்கு உருவோடு வந்திருக்கான் இந்த குழந்தையை கொண்டு போய் உள்ளே நெருச்சி அவரை பக்கத்தில் உட்காச்சிக்கணும்னு போனார் இலையில் அமர்ந்திருந்த இறைவன் இல்லை ஏன் கையை போயிட்டார் இவர் பயந்துன்று ஓடிவிட்டாரான் ஒழிஞ்சின்ற மாதிரி இருக்குங்கிறார் ஏன்னா இவர் வந்து எப்படி போனார் கைலாசத்துக்கு ஏன் போனார்னார் பயத்தில் போய் ஓடி போயிட்டாரியா ஒளிஞ்சு போய் அப்படின்னார் அவர் சொல்ற செய்ய மேனி கருண் செழுங் பைரவர் யாம் உய என்ன கடத்தேற்றத்துக்கு அவர் சாப்பிடாத எங்கே போய் போய் ஒளிஞ்சு நுட்டார்னே பாடுறார் எங்கு ஒளிந்தார் அப்படின்னார் பரமேஸ்வரன் நம்பாட்டு போயிட்டார் பார்வதி பார்வதி பக் இதுக்கு தான் மாட்டேன்னு போகாத இருந்தேன் சிவசிவானு இருந்தேன் இப்போ நான் அவனுக்கு தன் பிள்ளையை அரித்து எனக்கு பண்ணி வச்சு அவனுக்கு நான் என்ன பதத்தமாக கொடுக்குறது நீயே சொல்லு ரொம்ப பயமாக இருக்கேன் அவனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு பரிசு கொடுக்கலேன்னா உலகம் என்னை தூற்றுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னார் சொன்னாவோ என்னோட வாங்கோ அப்படின்னா அப்போவே உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா என்னோட வாங்கோ இவ தான் அபயாம்பிகையாச்சை ஏன் கவலைப்படுறேன் ஈஷனுக்கே அபயம் கொடுக்குறாபோ ஏன் கவலைப்படுற நீங்க அப்படின்னு வான அழிச்சின் வர அவர் தம் மலை அடுத்த கணத்திலே சிறு தொண்டர் இல்லத்திலே காணும் காட்சியாக சாட்சாத் கைலாசநாதனான பகவான் மருவும் அம்பிகையோடும் வனோடும் ஒருவர் எழுந்தருளி பேரருள் புரிந்தார் திருவருள் புரிந்தார் புரிந்த ஷரவணத்து தனியர் எங்கே போனாலும் கைக்குழந்த முருகன் சிவ தம்பதிகளுக்கு கை கொழந்த முருகப்பெருமான் தான் விநாயகர் சண்டை போட மாட்டார் என்னையும் கூப்பிடலேன்னு நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வாங்குவோன்னு விடுவார் ஏன்னா அவருக்கு எங்கேயும் ஜேனிங் பண்ண முடியாது பெருத்த உடம்பு பெருத்த வயிறு அதனால் வந்தாலும் முதவாசு அப்படியில் உட்காந்து விடுவார் எங்கே போனாலும் முதல்ல வரதானே பார்க்குறோம் நம்ம ஆனால் இளைஞரனான முருகன் சுருசுருன்னு அப்பா அம்மாவை வந்து காலை கட்டினான் அவனையும் சரவணத்து தனையனோடும் அம்பிகையோடும் இப்போ ஏற்பட்டவன்னார் மலை பயந்த மங்கையினார் மலை அரசி மலையரசனுடைய மகளோடு அம்பாளோடையும் பிள்ளையோடையும் பரமேஸ்வரன் வந்தார் குடும்பத்தோடு வந்துட்டார் வேற ஒன்றும் இல்லை ஏன் குடும்பத்தோடு வந்தார்னார் இந்த குடும்பத்தார் அழிச்சின் பொறுத்துக்காக வந்துட்டார் இந்த பக்த குடும்பத்தை அழிச்சின் பொறுத்துக்காக வந்துட்டாரா ஆகவே பேர் அருள் காட்சி கொடுத்து அடுத்த கடத்திலே சிறு தொண்டரே மகனோடு அதோடு மாத்திரமல்ல இந்த சந்தன நங்கையன் முதல் முதல்ல பிக்ஷாந்தேகின்னு வந்தவுடனே முதல் முதலில் இறைய வடிவத்தை கண்டவள் அந்த வேலைக்காரப்பெண் தான் சந்தன் அங்கே கண்டாள் அவருக்கு தான் காட்சி கொடுத்தார் ஏன் மூணு பேரும் சந்தோஷத்தோடு இந்த தொண்டியில் ஈடுபட்டார்கள் அம்மா வருந்தல தன் கிழவனுடைய தன்னுடைய கணவனுடைய உயர்ந்த தொண்டு பிழைத்ததுன்னு சந்தோஷப்பட்டா கணவன் பிழைத்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவளுக்கு சிறு தொண்டர் என்ன நினைச்சார் என்னமோ ஒரே புள்ள நம்முடையதான நல்ல பதத்துக்கு இந்த புள்ளதானே நமக்கு எல்லாம் பண்ணணும் இவனை கொ என்ன பண்ணுறதுன்னு அவர் கலங்கலை ஏன்னார் அவன் தன்னுடைய மெய் உடம்பை கொடுத்து இவர் தவத்தை மெய்மையாக்க ஆக்கி இதுக்கு இதைவிட என்ன பதம் கிடைக்க போகிறது ஆகவே குடும்பத்தோடு ஈசனுடைய உலகு சென்று என்றும் நிரந்தரமாக அங்கு வாழ பெற்றார்கள் சிறு தொண்ட நாயனார் என்று சொல்லி இது பட்டினத்தடிகளுடைய முதல் ஆயாசம் இவருக்கு ஆகா வாழால் மகுவ அறிந்து ஊட்டவல்லேன் கொடுக்க முடியாதே கொடுக்க முடியலையே அப்படின்னு அயர்ந்து போனார்